இந்த பஞ்சதி முதல் அத்தியாயத்திற்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம் பிரார்த்தனையுடன் இந்த அத்தியாயத்தை ஆரம்பித்தார் குருவை பிரார்த்தனை செய்து ஆரம்பித்தார் சங்கரானந்த் குருவை மங்களத்தை தருபவரும் தான் ஆனந்தமாக கொண்டு ஆனந்தத்தை தருவரும் தருபவருமான குருவின் பாதகமலங்களுக்கு நமஸ்காரம் அவர் என்ன காரியம் செய்தார் அறியாமையின் விளைவாக வந்த துக்கம் என்ற முதலையை விழுங்கியவர் துக்கத்தை எல்லாம் சாப்பிட்டாராம் அவர் அறியாமையினால வந்த துக்கத்தையெல்லாம் அறியாமையை நீக்கி அது ஒரு முதலையை உதாரணமாக சொன்னார் அந்த முதலையை விழுங்கியவர் எதன் எதன் மூலமாக விழுங்கினார்ன்னு சொன்னால் பிரம்மவித்தையின் மூலமாக பிரம்மவித்தையை உபதேசம் செய்வதன் மூலமாக அறியாமையின் விளைவாக வந்த துக்கம் என்ற முதலையை விழுங்கிய குரு அவர் எப்படிப்பட்டவர் மங்களத்தை தருபவர் தானும் ஆனந்தமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் ஆனந்தத்தை தருகின்ற குருவின் பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் நார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அறியாமையை நீக்குவது பிரம்ம வித்தை மென்ஷன் பண்ணிட்டார் இப்ப ரெண்டாவது பிரதிஜையை பண்ணார் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத சொன்னார் என்ன செய்ய போறேன் பரம்பொருள் தத்துவத்தை விசாரம் செய்ய போகிறேன் அப்படின்னார் எதுக்கு இவர் தனியா விசாரம் பண்ணணும் எத்தனையோ உபனிஷத்துக்களை வந்தாச்சு கீதை வந்தாச்சு எவ்வளவு நூல்கள்லாம் இருக்கு அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த பஞ்சதசி என்ற நூலை விசாரம் செய்கிறேங்கிறார் இந்த நூலில் ஏன்னா அவள் எளிமையா புரிய வைக்கிறது மாதிரி சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன்கிறார் யாருக்கு எல்லாருக்கும் புரிய வைக்க முடியுமா அப்படின்னா அப்படியும் முடியாது கொஞ்சம் தகுதி இருக்கணும் தகுதி உடையவர்களுக்கு அந்த தகுதி என்ன தகுதின்னு மன தூய்மை உடையவர்களுக்குன்னார் பொதுவாக மன தூய்மைன்னு சொன்னால் இப்போ அழுக்காருன்னு சொல்கிறான் பொறாமை பொறாமை இல்லாதவனு எத்தனையோ குணங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் இல்லாதவன்னு சொல்லலாம் பொதுவாக மன தூய்மைக்கு லட்சணம் என்னான்னு சொன்னீங்கன்னா இருமைகள் அற்றவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் அர்த்தம் முழுமையாக விருப்பு வெறுப்பு ஞானம் வந்து ஞானம் நிஷ்டை அடைஞ்சாட்டும் போகும் கொஞ்சமாவது விருப்பு வெறுப்பு குறைஞ்சாத்தான் இந்த விஷயத்துக்குள்ளே நுழைய முடியும் அது மன தூய்மைக்கு அர்த்தம் அஞ்சாவது அத்தியாயத்து அத்தியாயத்தில் கீதையில் கூட சொல்வார் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களுக்கு இது உபதேசிக்க உபதேசிக்கிறேன்னே சொல்வார் அவர் அதனால் அந்த விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை தான் மன தூய்மைக்கு லட்சணம் அது எப்படி கிடைக்கும்னு சொன்னார் சேவை செய்வதின் வாயிலாக குருவின் பாதகமலங்களுக்கு சேவை செய்வதின் வாயிலாக பொதுவாக சுயநலம் இல்லாமல் சேவை மனப்பான்மை எங்கே இருக்கோ அங்கே இயல்பாவே மனத்தையுமே கிடைக்கும் பூஜையினால் கிடைக்கும் ஜபம் பண்ணுறதுனால கிடைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதனாலலாம் கிடைக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறதுனாலையும் கிடைக்கும் சேவை மனப்பான்மையோட நாம் சுயநலம் இல்லாமல் சேவை செஞ்சோம்னா அதில் கிடைக்கும் இங்கே என்ன சொல்கிறார் குருவின் பாதகமலங்களுக்கு சேவை செய்வதின் வாயிலாகங்கிறார் அப்போ இங்கே என்ன சொல்லிட்டார் விஷயம் பிரம்ம வெத்தியை செய்ய போறேன்னார் என்ன எளியில் புரிந்து யாருக்கு மனத்தூய்மை உடையவர்களுக்கு அந்த மனத்தூமை எப்படி கிடைக்கும் குருவுக்கு சேவை செய்வதால் கிடைக்கும்னர் பிறகு மூணிலிருந்து ஒன்பது வரைக்கும் ஆத்மா சச்சிதானந்த சுரூபம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறது நிரூபணம் பண்றேன் இதில் முதல்ல மூணுலருந்து ஆறு வரைக்கும் ஆத்மா சித் சுரூபம் ஏழாவது சுலோகம் சத் சுரூபம் எட்டு ஒம்பது ஆனந்த ஸ்வரூபம் நான் சித் சுரூபமாக இருக்கிறேன் சத்ஸ்வரூபமாக இருக்கிறேன் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் அது எப்படிங்கிறத நிலைநாட்டுற இதுக்கு என்ன பண்ணார் மூன்று அவஸ்தை எடுத்துக்கிட்டார் ஜாக்கிரத்த அவஸ்தை சொப்பன அவஸ்தை சுசுப்தி அவஸ்தை விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை மூன்றை எடுத்துக்கிட்டு மூணுலையும் மாறாமல் அந்த சித் சுரூபம் இருக்கிறதுன்னு சொன்னார் வெளிப்பு நிலையில பொருள்கள் பல பார்ப்பவன் ஒரே ஆழ்த்தன் ஒரே அறிவுதான் இருக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு அறிவு இருக்குது இன்னொரு விஷயத்தை பற்றி இன்னொரு அறிவு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்குற ஒரே அறிவு இருக்குது விஷயங்கள் பல அதை அறியும் அறிவு ஒன்றுனர் பிறகு அந்த அறிவுக்கு அந்த விஷயங்களுக்கு வேறாக நான் இருக்கின்றேன் எப்பயுமே அறியப்படும் பொருள் வேறு அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் அறிபவனாக இருக்க முடியாது இந்த புஸ்தகத்தை அறிகிறேன்னா இந்த புஸ்தகம் வேறு நான் வேறு தான் அது மாதிரி விஷயங்கள் பல அதை அறிகின்ற நான் வேறுன்ற அது ஒரே ஆளாக இருக்கேன்னார் அதே மாதிரி சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னாலும் விஷயங்கள் பல இருக்குது அறிபவன் ஒரே ஆளாக இருக்கேன் ஒரு கனவுல அறியிறவன் வேறு விழிப்புல அறிகிறவன் வேறான்னா இல்லை ரெண்டுலேயுமே அறிகிற ஒரு ஆள் தேன் அப்போ விழிப்புல வந்தவன சொல்கிறாங்க என்னென்ன கனவு கண்டேன்னு சொல்லி ஒரே ஆளாடி சொல்ல முடியாது ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்தார் இங்கே விஷயம் இருக்குது அங்கே என்ன விஷயம் இருக்கு ஒரு விஷயம் இல்லையே அங்கேயும் விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குன்னா ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் என்பதை அறிந்திருக்கின்றேன் அறியாமையை அறிந்திருக்கின்றேன் அப்ப அங்க விஷயம் என்ன அறியாமை விஷயம் விழிச்சு வந்தோன்னு சொல்றோம்ல ஒரு மூணு மணி நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்ப தெரியாதுங்கிற தெரிந்த ஓர் அறிவு இருக்குங்க அங்க வந்து விஷயம் ஒரே விஷயம் தறிவு ஒரே அறிவு தான் அதுவும் விழிச்ச பிற சொல்றான் அதனால அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் மூணுலையும் மாறாமல் இருக்கக்கூடிய அறிவு ஒன்று விழிப்பு நிலையிலருந்து அறிவுதான் கனவுல இருக்குது கனவுல இருந்ததே விழிப்புல இருக்குது தூக்கத்தில் இருந்த அறிவு தான் வருது ஏசு ஈக்குவல் டு பி ஏசு ஈக்குவல் டு சின்னா தான் விஷ்ணு என்ன பண்ணார் பரசுராமராக வந்தார் அது விழிப்பு நிலைன்னு வச்சுக்கிடலாம் பிறகு ராமராக வந்தார் கனவு நிலைன்னு வச்சுக்கிடலாம் தூக்கம் ஆழ்ந்த ஒரு கிருஷ்ணனாக வந்தார் விஷ்ணு ஒருத்தர் தான் பரசுராமராக வந்திருக்காரு ராமராவாக வந்திருக்காரு கிருஷ்ணராவ் வந்திருக்கிறார் அது மாதிரி ஒரே அறிவு ஒரே சித்து தான் விழிப்புலையும் இருந்தது கனவுலையும் இருந்தது ஆழ்ந்த உறக்கத்துலேயும் இருக்கு சரி இந்த மூணு அவஸ்தை ஒரே நாளில் வருது மறுநாள் வேறாளா எல்லா நாட்களிலும் இது மாறாமல் அதனால சொல்கிறோம் முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறோம் ஒரே அறிவுன்னார் சரி இந்த ஜென்மை மட்டுமான அது நம்மளுக்கு தெரியாது போன ஜென்மம் எது இந்த ஜென்மம் தெரியாது ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது மாதங்கள் வருடங்கள் யுகங்கள் கல்பங்கள் எவ்வளவு காலமானாலும் இந்த அறிவு மாறுவதில்லை ஒரே மாதிரி இருக்குது அழியாமல் இருக்குனர் அதனால் அதுக்கு பேர் சத்துன்னு பேர் எப்பயுமே மூன்று காலத்திலையும் எது அழிவதில்லையோ அது சத்து அது நம்மளுக்கு தெரியலையே சாஸ்திரம் சொல்லுது நாம் ராமாயண காலத்தில் இருந்திருப்போம் ஏதாவது ஒரு ரூபமாக இருந்திருப்போம் மகாபாரத காலத்தில் இருந்திருப்போம் அந்த சித்து வந்து என்றைக்கும் மாறாது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அஞ்சு வயசில் வயலின் வாசிப்பான் அழகாக அவனுக்கு எப்படியோ வந்துச்சு அந்த சக்தி எங்கேயா பழகு நானே ட்ரைனிங் எடுத்தான்னா எங்கேயோ அது உள்ள பதிவாகி வெளிப்பட்டுருக்கு நம்மளுக்கு வெளிப்படலை அவ்வளோதான் உள்ளே இருக்கும் சில பேர் பாருங்கள் சின்ன வயசுலேயே பிரில்லியண்டாக இருப்பான் ஒரு விஷயத்தில் அது எப்படி பிரில்லியண்டாக ஆக முடியுது ஏற்கனவே அந்த அறிவு உள்ளே இருந்திருக்கு அது வெளிப்படுது எங்கள் நான் எங்கள் ஆசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் அவர் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில் என்ன பண்ணுவாருங்கன்னா வந்தவொன்னே சாமி ஏதாவது ஒரு சுலகம் சொன்ன சம்ஸ்கிருதம் அவ்வளோ அழகாக உச்சரிப்பாப்பில ஒரு வேத பாடசாலையில் படிக்கிற பையன் கூட உச்சரிக்க முடியாது சாமி ஆச்சரியப்படுவார் அப்புறம் இந்த மந்திரம் இந்த புஸ்தத்தில் எங்கே இதில் இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வாங்க டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வருவாப்புல நான் கூட கேட்டேன் எப்படி உங்களுக்கு தெரியுமான்னு இல்லை எனக்கு இதில் இருக்கும்னு ஒரு அப்படியே வருது அந்த புக்கை எடுத்து பிறட்டுவேன் வந்துடும் அப்படின்பாரு சாமிஸ்வரின் பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ வேத பாட வேதமெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்பாரு அப்போ அது வாசனை வரும் சில பேர் பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருதே யாரோ அபூர்வமாக வருதே அப்போ என்னென்ன சித்து வந்து மாறாமல் யுகம் யுகந்தோறும் மாறுவதில்லைங்கிறார் அதனால அதுக்கு பேர் சத் அழியாமல் எது இருக்கிறதோ அது சட் இதெல்லாம் புரிஞ்சது அப்புறம் என்ன பண்ணார் எட்டாவது ஸ்லோகத்தில் எட்டு ஒன்பது ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு வந்தார் அங்கே நிறைய நம்மளுக்கு சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அங்கே என்னன்னு சொன்னால் எட்டாவது ஸ்லோகத்தில் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னார் அதுக்கு என்ன காரணம் ரெண்டு சொன்னார் நான் எதை விரும்புகின்றேனோ அது ஆனந்தமா இருந்தா தான் விரும்புவேன் ஆனந்தமா இல்லாட்டி விரும்ப மாட்டேன் எனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதைத்தான் நான் விரும்புவேன் ஒரு பொருள் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தா விரும்புவேன் இல்லாட்டி விரும்ப மாட்டேன் எங்க விருப்பம் இருக்குன்னா ஆனந்தம் இருக்க பொருள விருப்பம் இருக்கு என்னை நான் விரும்பிக் கொண்டே இருக்கின்றேன் அப்ப என்கிட்ட ஆனந்தம் இருக்கிறதுனாலதான் என்ன மேல எனக்கு விருப்பம் வருதுன்னாரு அது மட்டும் இல்லை இன்னொரு காரணம் சொன்னார் என்ன காரணம் சொன்னார்னா ஆனந்தமாக இருக்க பொருள் நம்மளை விட்டு போயக்கூடாதுன்னு நினப்போம் ஒன் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து தான் நம்மள்ட்ட நான் என்றும் போய்விடக்கூடாது மரணம் அடையக்கூடாது அழியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் நாம் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிலைநாட்டினார் எட்டாவது சுலோகத்தில் நான் இருக்க என்றும் இருக்க வேண்டும் இல்லாமல் போகக்கூடாதுன்னார் நம்மளுடைய சொரூபம் ஆனந்த சுரூபங்கிறத நம்மளுக்கு தெரிகிறதே இல்லை மறந்துட்டு இருக்கோம் அதை தெரிய வைக்கிறதுக்குத்தான் இது இந்த தென்கட்சி சுவாமிநாதன் கூட ஒரு இதில் உள்ள சொல்லியிருந்தார் ஒருத்தன் எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டானா நல்லா சம்பாரின்னுறான் பணம் சம்பாரின்னுறான் சம்பாரிச்சுட்டு வந்து நல்லா சம்பாரிச்சிட்டே எனக்கு கொண்டு சந்தோஷத்தை இருக்கு அவ்வளோ இல்லையானா கல்யாணம் முடிச்சிக்க அப்படின்னு நாரான் அப்புறம் திருமணம் ஒரு நாள் கலந்துருக்கான் பிற எனக்கு இன்னும் திருப்தி வல்லையே சந்தோஷம் திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு போயிட்டு பிறகு போயிருக்கான் போயிட்டு கேட்டிருக்கான் இல்லை குழந்தைகூட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் இரு அப்படின்னு இருக்காரு நல்லா சந்தோஷமாக அனுபவி இந்த பொருள் எல்லாம் வச்சு பிறகு கொஞ்ச நாள் பார்த்துருக்கேன் பிறகு நம்மளுக்கு சளிப்பு தட்டி போச்சு திருப்பி வந்தாங்க அங்கே ஒரு சாமியார் இருக்கார் அவரமே பார் உனக்கு அப்படின்னு சொல்லி விட்டாராம் அங்கே போனவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போய் அவரை போய் பாருன்னு இருக்கான் இவன் சம்பாரிச்சலாம் வீட்டிலெல்லாம் கொடுத்துட்டு மிச்ச பொருளாக மூட்டையில் கட்டி கொண்டு போனேன்னா அவர் அந்த சாமியாரை போய் பார்த்துருக்கான் அவர் எல்லாம் என்ன இருக்குன்னு இருக்கார் நான் நிறைய சம்பாதித்தேன் எனக்கு மனசில் நிம்மதியே வரலை என்னதான் பண்ணாலும் கூட எனக்கு ஒரு அமைதி வரமாட்டேது அப்படின்னு ஆனால் எங்கள் அவருன்றிருக்காருக்குள்ள நிறைய வைரம் ஐடூரியம் தங்க எல்லாம் இருந்திருக்கு நல்லா கட்டுன்னு கட்டி வச்சோன்னு ஃபீட்டு ஓட ஆரம்பிச்சுக்காரான் செஞ்ச ஓடனா வெரைட்டி வரைக்கும் அவர் ஓடி இருக்காரு சுற்றி சுற்றி வெரைட்டி வந்து திருப்பி எங்கே வந்து கிளம்புனாரு அங்கே வந்துக்காரான் வச்ச ஒன்றே இவனா நடிச்சிருக்கான் போகும்போது என்னடா இது இருக்கிற பொருளும் போச்சு இவர் ஒரு சாமியாராஜ் கார்த்து பார்க்க சொன்னார் போலி சாமியாரை போய் பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்து என்ன பண்ணானா இவர் வச்சோம் அப்பாடா அப்படின்னு நானா என்ன ஆச்சுன்னாண்ணா நான் எப்படி பண்ணிட்டேங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ எப்படி இருக்கு இப்போதான் எனக்கு நிம்மதியாக சரி இந்த பொருள் வந்து நான் தூக்கிட்டு ஓடுறது முன்னாடி ஆர்ட்டு இருந்துச்சுன்னு கேட்டாரன் ஏ ஏன் வரல உனக்கு நிம்மதி அப்படின்னு கேட்டிருக்காரு இது தொலைஞ்சது மாதிரி நினைச்சிருக்க திருப்பி கிடைச்சு நிம்மதி உன்னுடைய ஆனந்தம் இருக்கு அது தொலைஞ்சு போயிருக்கு தொலைஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் உண்மையிலே தொலை உனக்குள்ளது இருக்கு தேடிப்பாரு நாராம் அது மாதிரி இந்த ரெண்டு சுலோகத்துல சுருக்கமா சொல்றாரு இங்க இன்னொரு சுலோக இருக்கு ரொம்ப சுலோகம் இத வந்து பிருகதாரண்ய உபனிஷத்துல வருது பின்னாடி சொல்லப்பாட ரொம்ப விரிவான விளக்கம்லாம் நிறையா இருக்குது இதில் ரொம்ப அழகாக கச்சிதமாக சொல்லியிருக்கார் அப்புறம் போக போக விளக்குவார் அஞ்சு அத்தியாயம் சொல்லியிருக்கார் இதே பஞ்சதைசையில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஆனந்த பிரகரணம் நான் ஆனந்த ஸ்வரூபம் நிரூபிக்கிறதுக்கு அஞ்சு அத்தியாயம் இருக்குது இதே பஞ்சதைசையில் அங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம் இருந்தாலும் புரிஞ்சுக்கிற முடியும் எங்கு ஆனந்தம் இருக்கிறதோ அங்கு பிரியம் இருக்கிறது பிரியமானதைத்தான் நாம் விரும்புகின்றோம் நாடி ஓடுகின்றோம் ஆனந்தம் அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம என் மேல் எனக்கு பிரியம் இருப்பதால் நான் ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நான் அழியக்கூடாது என்று நினைக்கின்றேன் நான் என்றும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் நான் ஆனந்த சுரூபமாகத்தான் இருக்க வேண்டும் எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இதெல்லாம் விரிவாக பார்த்துட்டோம் இப்போ நான் திருப்பி ஞாபகப்படுத்திருக்கேன் இவ்வளோ விஷயத்தையும் திருப்பி ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கலாம் தத் பிரேமாத்மார்த்தமன் நைவமன்யார்த்தமாத்மனே தத் பரமம் தேன பரமானந்ததாத்மனகம் இங்க ஒரு விஷயம் சொல்றார் என்கிட்ட மட்டும் ஆனந்தம் இருக்கு அதனாலதான் நான் என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் மற்ற பொருளையும் நேசிக்கத்தையும் செய்யறேன் அது மட்டும் இல்லை அதுலேயும் ஆனந்தத்தை அனுபவிக்கத்தையும் செய்கிறேன் அது எப்படின்னு கேள்வி கேட்கிறான் உண்மைதானே நம்ம ஆனந்தத்துக்காக மற்ற நேசிக்கிறோம் அதில் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறோம் அது எப்படி அப்போ அங்கே ஆனந்தம் இருக்கத்தானே செய்யுது அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறான் உடனே வருஷம் அதுவும் அப்படி இல்லை அதுவும் தாமல் ஊரில் பிரியத்தினாலதான் நீங்கள் அங்கே நேசிக்கிறீங்க அப்படிங்கிறார் பிறகு இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா ஆனால் என்னையை நான் நேசிக்கிறது மற்றவர்களுக்காக இல்லை மற்ற பொருள்களையும் மற்றவர்களையும் நான் நேசிப்பது என் பொருட்டுத்தானே ஒளிய வேற எதை அந்த அவர்கள் பொருட்டு கிடையவே கிடையாது அப்படிங்கிறான் அப்படி சொல்கிறார் இவர் அதன் கேள்வி கேட்கறது பொருள் ஆனந்தம் இருக்குது அதனால தான் நாடி ஓடுறேன் அங்கே நேசிக்கிறேன் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை அதுவும் கூட முன்பொருட்டத்தையும் நிரூபிக்கிறார் பிறகு என்னையை நான் நேசிக்கிறது வேறவர்களுக்காக கிடையாது மற்றவங்களுக்காக கிடையாது நான் எனக்காகத்தான் என்னையை நான் நேசிச்சிருக்கேன் வேற யாருக்காகவும் கிடையாது அதனால் என் மேலே இருக்க அன்பு என்றைக்கும் குறைவில்லாதது நிறைவானது மாறாதது ஆகவே நான் ஆனந்த சுரூபம் அப்படின்னு இங்கே நிலையில் சுருக்கமாக சொன்னால் நம்மளுக்கு பிரியம் வந்து நம்ம மேலே மட்டும்தே இருக்கு இதை வெளியே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லாருமே சுயநலவாதி தான் நல்ல சுயநாள இருக்கிறது கூடுதல் குறைவில்லாமல் என்றும் இருப்பது நம்மைத்தான் அப்படிங்கிறார் என் மேல என்னைக்குமே அந்த ஒரு பிரியம் அந்த அன்பு இருப்பதால் நானே ஆனந்த சுரூபம் அங்கே எத்திர தற்பேம ஆத்மார்த்தம் அப்படிங்கிறார் அதாவது வேற இடங்களில் வைக்கின்ற அன்பு தனக்காகத்தான் அப்படிங்கிறார் இப்ப பணத்து மேல ஆசைப்படுறோம் எதுக்கு ஆசைப்படுறோம் அது நான் வந்து அந்த பணம் எனக்கு சுகத்தை கொடுக்குங்கிறதுனாலதான் ஆசைப்படுறோம் எனக்கு சுகத்தை கொடுக்கலன்னு ஆசைப்படுவோமா அதே பணம் இத்தனை பேருக்கு துக்கத்தை கொடுத்துருக்கு சில பேர் பாருங்க அன்பை சம்பாதிக்காமல் பணத்தை நிறைய சம்பாதிச்சிருவாங்க கடைக்கால் பணம் மட்டும் இருக்கும் அன்பு இருக்காது அந்த பணமே துக்கமாக இருக்கும் சில பேர் பதவி கலெக்டர் பதவியை நான் நேசிக்கிறேன்னு சொல்லலாம் எதுக்கு நேசிக்கிறீங்க அந்த பதவி எனக்கு சுகத்தை கொடுத்தா நேசிப்பீங்க கடைசியில் அந்த பதவியை இடைஞ்சலா இருக்குன்னு வச்சுங்க ரசைமெண்ட் வந்துடுவோம் எனக்கு சுகம் கொடுக்கறதுனால அதை நேசிக்கிறனை ஒளியை வேறு எதற்காகவும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் குழந்தைகள் மனைவி எல்லாருமே எதை எடுத்துக்கிட்டாலும் அங்கு ஆனந்தம் இருப்பதால் தான் எனக்காகத்தான் அவங்கள நேசிக்கிறனை ஒளியை அவங்களுக்காக கிடையாது அப்படிங்கிறார் நீ வந்து அவங்களோட சம்பந்தம் வச்சுருக்க இது என்னுடைய குழந்தை இது என்னுடைய தந்தை நீ அங்கே ஒன்றை போயி நீ வந்து அங்கே போயாச்சு அதனாலதான் வந்து உனக்கு சந்தோஷம் இருக்குது அதனாலதான் நீ ஆனந்தமாக இருக்கு அங்கே நேசிக்கிற நேசிக்க மாட்டேன் ஒரு உதாரணம் சொல்லலாம் இந்த பழைய திருச்சூரில் சினிமா படம் பார்த்துருக்கீங்களா படம் பழைய சிவாஜி கணேசி மூணு வேடத்தில் வருவான் அதில் சிவாஜி மகன் அந்த மகன் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா தொலைஞ்சு போயிடுவான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி போயிடுவாங்க மனைவி எல்லாம் தொலைஞ்சி போயிடுவாங்க ஒருத்தன் வருவான் எதிரி மகன் வந்து என்ன பண்ணுவான் அவன் மகன் நான் அடிக்க சொல்லி அனுப்பிச்சி அனுப்பிச்சு விட்ட உடனே அந்த ஆதாரம் நான் காமிச்சவன் இவன் தான் தான் மகன் சொல்லி அப்படி பிரியமா கட்டி பிடிச்சி ரொம்ப பிரியமா இருப்பான் யார மகன் எதிரி மகன்கிட்ட கடைசியில் என்னாக அவன் யாரு அவன் எதிரி மகன் தெரிஞ்ச உடனே அப்படியே வருத்திருவான் அப்ப தன்னுடைய மகன் நினைக்கிற பொழுதுதான் அங்கே பிரியம் போது அவனுக்காக பிரியம் கிடையாது நான் என்னோட சம்பந்தப்பட்டவை இல்லாடி பிரியா வருமா வரவே வராது நான் அங்கே போயிடுறேன் நான் அங்கே போகலைன்னா எனக்கு பெரியமே வரவே வராது அதனால் எப்பொழுதுமே நாம் அங்கே போய் சம்மந்தப்பட்டா தான் அங்கே வரும் நான் சம்மந்தப்பட பெரியமே வராது இல்லை நான் வந்து என் மகனுக்காக கஷ்டப்படுறேன் குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறேன் என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கஷ்டமெல்லாம் படுறனே அப்படின்னா அவங்களுக்கு நீ கஷ்டப்படுறதில் உனக்கு ஒரு சொகம் இருக்கு அந்த கஷ்டத்தில் நீ ஒரு சொகத்தை அனுபவிக்கிற இல்லாட்டி நீ வந்து நீ கஷ்டப்பட மாட்டேன் நான் அவங்களுக்காக சிறப்பாக தாய் இருக்கான் சாப்பாடு கொஞ்ச தான் கிடச்சிருக்கு குழந்தை அழுகுது குழந்தை கொடுக்கணும் தனக்கு பசி கிள்ளுது அப்போதான் சாப்பிடு தாய் சாப்பிடுமா குழந்தை கொடுத்து தான் பட்டினியாக கிடக்கிறதுல ஒரு ஆனந்தம் அதில் ஒரு சுகர் இருக்குது தான் சாப்பிட்றதை விட தான் சாப்பிடாம தான் குழந்தைக்கு கொடுத்தா அவ்வளோ சுகர் இருக்குது இருக்கா இல்லையா அப்போ கஷ்டத்தில் நீ என்னத்தை அனுபவிக்கிற சுகத்தையும் அனுபவிக்கிறேன் அப்போ ஓன் சுகத்துக்காகத்தான் கஷ்டப்படுறியா ஒளியே உண்மையிலேயே அவங்களுக்காக இல்லை ஆபரகிங்கன்னு ஒரு இடத்துல அழகாக சொன்னார் ஏதோ பன்றியோ நாயோ ஒரு ரொம்ப நோய்வாய்பட்டு ஒரு ரோட்டில் இருக்குமா அப்போ இந்த காலத்தில் சைக்கிள் போல் இருக்குது அவர் எடுத்து என்ன பண்ணாரா அதை எடுத்து தூக்கி வச்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாரான் உங்களுக்கு என்ன இவ்வளவு கருணையாக இருக்குது இப்படி ஒரு ஜீவராசிகள் துக்கப்படுறத கூட நீங்கள் கஷ்டப்படுறீங்களேன்னா எனக்கெல்லாம் கருணை இல்லை அது துக்கப்பட்டதை பார்த்தா எனக்கு துக்கமாக இருக்குது ஏன் துக்கம் போகணும்னா அது துக்கத்தை நான் நீக்கணும் அப்போ துக்கத்தில் கூட நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால தான் நாம் அந்த துக்கத்தை கூட ஏற்றுக்கணும் இல்லை துக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டோம் வீரஷாவர்கர் இவங்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இந்த சுதந்திர போராட்ட தேய்கள்லாம் கூட பார்ப்போம் தேசத்தில் பகவத்சிங்கெல்லாம் அந்த இதில் போய் அந்தமான பார்த்தேன் நான் அவரோட ஒரு அந்த இதில் போய் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரதை பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவர் வீரஷாவர்களை ஜெயில் ஜெயில் அடைச்சிருக்காங்க அந்த அறையில் இருந்து பார்த்தா தெரியும் தூக்கு போடுறதே தெரியும் குலை அத்தனையும் பார்த்துக்கிட்டே அவர் இருப்பார் உள்ள அவருக்கு தூக்கு போடுறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்தா கூடியிருக்கான் உங்களே கஷ்டப்பட்டாருன்னா வெயிட் குறையவில்லை செய்யணுன்னு அவருக்கு நான் தேசத்துக்காக என் உயிரை தியாகம் பண்ண போறேன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்திருக்க தான் உயிரை கொடுக்கறதுல கூட அதில் ஒரு சந்தோஷந்தேன் நான் அப்பயே சொன்னேன் சூசைட் பண்ணுறாங்க தாமல பிரியம் தாமல பிரியம் இல்லாமல் தான் சூசைட் பண்ணுறாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு இந்த உடம்பு துக்கத்தை கொடுக்குது அந்த சூழ்நிலேருந்து விடுதலையாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக உடம்பு வேணான்னு நினைக்கிறாங்க இல்லை வேறு சுற்று ஒருத்தர் பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காரு நஷ்டம் அடைஞ்சிட்டாரு அதனால அவமானம் ஆயிப்போச்சு அந்த அந்த சூழ்நிலருந்து வெளியேறணும்னு நான் நினைக்கிறாரே ஒழிய தாலியும் நினைக்கல அந்த துக்கப்படுற சூழ்நிலேருந்து வெளியேறணும் உடம்பு அழிச்சிட்டோம்னா அந்த சூழ்நிலருந்து வெளியே வந்துடுவோம் அப்படி தப்பாக கணக்கு போட்டு சூசைட் பண்றாங்க அது கூட தாமிய பிரியத்தினால தான் அப்ப எங்க பிரிய வச்சாலுமே அது தனக்காகத்தானே ஒளிய மற்றவர்களுக்காக அல்லவே அல்ல அப்படிங்கிறார் இன்னொரு கூட சொல்லலாம் இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடக்குது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடக்குது உண்மையிலே நல்லா விளையாண்டு எல்லாரையும் பாராட்டணும் பாகிஸ்தான்காரன் நல்லா விளையாண்டா நம்ம சந்தோஷப்படுவோம் இன்னொரு சூஸில் கொடுப்போம் அது வேறு இங்கே சொல்ல ஏன்னா பாகிஸ்தான் நல்லா ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வேறு விளையாண்டா கை திட்டி சந்தோஷப்படுவான் நல்லா விளையாண்டா சந்தோஷப்படணும் உண்மையிலே பார்த்தா ஆனால் துக்கப்படுவோம் ஏன்னா நான் அங்கே போகலை இங்கே நான் தேசத்தில் போயிட்டேன் இது என் தேசம் என்னுடைய தேசம் என்னையை கொண்டு போய் தேசத்துக்குள்ளே வச்சுட்டேன் அதனால் நம்ம நல்லா விளையாண்டா எனக்கு சந்தோஷம் அங்கே நான் வைக்கல அந்த நாட்டில் என்னுடைய அபிமானத்தை வைக்கலை தேசபக்தர்கள்லாம் எப்படின்னு சொன்னிங்கன்னா தன்னை வந்து அவங்க அது உயர்ந்த பக்தி அதனாலதான் பக்தின்னு சொல்கிறான் தேசத்தை தன்னையே தேசமாகிட்டாங்க அதுவும் கூட தன்னுடைய சுகம்தான் ஆனால் அது உயர்ந்தது உன்னதமானது அதனால தான் பார்த்திங்கன்னா கடவுள் மேலே வைக்கிற அன்பையும் தேசத்து மேலே வண்ணுற அன்பையும் குரு மேலே வைக்கிற அன்பையும் பக்தின்னு சொல்லுவான் குரு பக்தி தேசபக்தி கடவுள் பக்தின்னு சொல்லுவான் அது உயர்ந்தது ஏன்னா தனக்காக இல்லை மற்றவர்களுக்காக வைக்கிற உயர்ந்தது தான் ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது மற்றவனுக்கு சுயநலத்தினால சந்தோஷம் இவனுக்கு பொது கூட சந்தோஷம் கிடைக்கிறதுனால தான் அதில் வைக்கிறானே ஒளிய இல்லாட்டி வைக்கவே முடியாது அப்படிங்கிறார் கண்ணப்ப நாயனாரு சிவபக்தர் பகவான் சோதிக்கிறாரு கண்ணில் ரத்தம் வழியுது தான் கண்ணை தோண்டி அதில் வைக்கிறாரு நின்று உடனே என்ன ஆட்டம் ஆடுவார் தெரியுமா துள்ளி குதிப்பார் கண் நின்று போச்சுன்னு சொல்லி உண்மையிலே தான் கண்ணை தோண்டின சந்தோஷமாகறோம் அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு ஒரு என்ன முன்னூறு கண்ணில் ஒரு ரத்தம் வரும்பொழுது சந்தோஷப்படுறாரு எனக்கு நூறு கண் இருக்கு ஏதா தோண்டி வச்சிருவேன்னு சொல்லி அப்போ அந்த துக்கத்திலேயும் கூட தாவணையை கொண்டு அங்கே அபிமானம் வச்சுறாரு பகவான் மேலே அதனாலதான் சந்தோஷமே வழி சந்தோஷம் பண்ணிவிட்டு ஆட முடியுமா கண்டத்தை விட்டுட்டு ஆட முடியுமா யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று சொல்லுவாங்க ஹரிச்சந்திராவில் அவன் வந்து பாருங்கள் அந்த சொல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உதாரணம்லாம் ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்தா ஒரு சின்ன பையாராக பார்க்கணும் இனிமேல் வாழ்க்கையில் உண்மையாக பேசக்கூடாது முடிவு பண்ணிடுவான் ஏன்னா அவன் படுற கஷ்டம் இப்படி படத்தில் அப்படி காமிக்கிறான் இந்த மோ துக்கப்பட்டு அழுதுகிட்டு வேதனைப்படுற மாதிரி ஹரிச்சந்தன் மாதிரி சந்தோஷமாக இருந்தால் உலகத்தில் கிடையாதான் அவன் தன்னுடைய அபிமானத்தைப்புற சத்தியத்தின் மேலே வச்சுட்டான் சத்தியமும் நானும் ஒன்று நினச்சிட்டான் நான் சத்தியம் அப்படின்னு நினச்சிட்டான் அதனால பார்த்தீங்கன்னா என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவனுக்கு அது பெருசாக தெரியல இந்த சூழ்நிலையிலும் நான் சத்தியத்தை காக்கின்றேனுங்கிற அந்த அபிமானம் இருக்குவாருங்க அங்கேயே நான் போயிடுச்சு அது இதை விட கொடுத்துருக்கு ஆக எப்பயுமே நாம் யாருக்காக வைக்கிற அன்பு எதற்காகன்னு சொன்னால் தனக்காகத்தேன் இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் மைத்ரேயி பிராமணம் ஒன்று இருக்கு அதில் யாக்ஞ வைக்கியருக்கு ரெண்டு மனைவி மைத்ரேயி மைத்ரேயி கார்த்தியாயின்னு ரெண்டு மனைவி சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போவார் போகும்பொழுது இந்த மைத்திரேயிக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வந்துடும் ஏன் இங்கே அவருக்கு சந்தோஷம் இல்லையா அங்கே போகிறாரு அப்படிங்கும்போது நான் மரணமில்லா பெருநிலையை அடைகிறதுக்காக போகிறேன் அங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்பான் செல்வத்தால் மற்ற எதனாலேயும் மரணமில்லா பிறவுளை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி கணவனை கேட்பான் உடனே அவர் சொல்வார் முடியாது முடியாதுன்னா அப்போ அது எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் எதுக்கு செல்வதெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு எனக்கு அதை கொடுங்க முதல்ல அப்படின்னு அந்த ஒரு மனைவி கேட்பான் கேட்டவுடன் அப்போத்தையும் சொல்வார் என்ன சொல்வார்னு சொன்னால் என் அன்புக்குரிய வலி பிரியமான பிரியமாக பேசுவ வளேன்னு அந்த உபதேசம் ஆரம்பிப்பார் அதுல சொல்வாரு கணவன் மனைவியை நேசிப்பது மனைவிக்காக அல்ல மனைவி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல தந்தை பெற்றோர்கள் குழந்தையை நேசிப்பது குழந்தைகளுக்காக அல்ல தனக்காகத்தான் எல்லாம் ஒன்னு வரிசையா அடுக்குவார் பிராமணன் சத்திரியன் தேவர்கள் உலகம் உயிர்கள் அனைத்தையும் நேசிப்பது அவர்களுக்காக அல்ல தனக்காகத்தான் தன் பொருட்டுத்தான் மற்ற அனைவரையும் அனைவரும் நேசிக்கிறார்களே ஒளிய அவர்கள் பொருட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வார் அப்போ சொல்லிட்டு கடைசியில் சொல்வார் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்பர் அனைத்து ஆசைகளும் தன் பொருட்டுத்தான் நீ உலகத்தில் எங்கே ஆசை வச்சாலும் எந்த பொருளை விரும்பினாலும் பிரியம் வச்சாலும் அன்பு செலுத்தினாலும் சரி உலகத்தில் எந்த பொருள் அன்பு செலுத்தினாலும் அதன் பொருட்டு அல்லவே அல்ல வரிசை அடுக்கு ஒரு பெரிய மந்திரம் அது தன் பொருட்டுத்தான் அப்படிம்பார் தனக்காகவே ஆத்மாவின் பொருட்டு அப்படின்னு சொல்லி அதுல கடைசி அப்ப எப்படி அடைகிறதுங்கிற குரல் ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக ஸ்ரோத்தவியக மந்தவ்யக நிதித்யாசினி தவ்யகன்னு சொல்வார் அதை அறியணும்னா அதனால அந்த ஆத்மாவை எல்லாம் எதுக்காக ஆத்மாவுக்காகத்தனக்காகத்தன் எல்லா வைக்கிறோம் அதனால அந்த ஆத்மாவாகிய நீ அறியப்பட வேண்டும் எப்படி அறியப்பட வேண்டும் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதில் தெளிவடைய வேண்டும் சுரோத்தவியக மந்தவ்யக நிதித்யாசி தவ்யகங்கிறார் ஏன் கேட்கணும்னு சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் இந்த புஸ்தகத்தில் இருக்கு பாடமெல்லாம் நீங்கள் பத்து தடவை படிங்க ஒரு பாடத்தை ஆனால் ஒரு தடவை கேட்டுட்டு படிங்க எப்படி இருக்கு நீங்கள் பத்து தடவை நீங்களாக படிச்சு பாருங்க உள்ள அவ்வளோ ஆனா கேட்டுட்டு படிங்க கேட்கறதுதான் விஷயமா உள்ளமோ அதனாலதான் கேட்க வேண்டும் ஸ்ரோத்தவ்யக பிறகு கேட்டால் மட்டும் சிந்திக்க வேண்டும் சிந்திச்சா பத்தாது அந்த விஷயத்தை மனசில் நிலைநிறுத்த வேண்டும் இதுதான் வேதாந்தத்தினுடைய சா அடைவதற்கு சாதனையே அதில் சொல்ற ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக பந்தவியக நிதித்தியாசி தவ்யகங்கிறார் ஆன்மாவிற்காகவே அனைத்தும் நேசிக்கப்படுகின்றன என் அன்பே மைத்ரேயி ஆத்மாவை காண வேண்டும் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் முடிப்பார் மந்திரத்துல இந்த ஒரு மந்திரத்துக்கு நம்ம சுவாமி குருபரானந்த சாமிஜி அஞ்சு வகுப்படுத்திருக்கார் அஞ்சு மணி நேரம் பேசியிருக்கார் அதில் நீங்கள் போனீங்கன்னா யூடியூப்பில் இதில் போய் பாருங்கள் பிருகதாரிய உபனிஷத்தில் சுவாமி குருபரானந்தான் போட்டீங்கன்னா வரும் அறுபத்தி நாலாவது வகுப்புலேருந்து அறுபத்தி எட்டாவது வகுப்பு வரைக்கும் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அஞ்சு மணி நேரம் இந்த ஒரு மந்திரத்துக்கு விளக்கி இருக்கேன் விரிவாக பார்க்கணும்னா அங்கே போய் பார்த்துக்கலாம் அறுபத்தி நாலு விட்டு அறுபத்தெட்டு யூடியூப்பில் இருக்குது இப்போ நீங்கள் போனீங்கன்னா சர்ச் பண்ணால் வந்துடும் மெதுவாக ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் கொண்டு போகிறார் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மட்டத்தை இந்த ஆனந்தம் இருக்குது அதனால தான் நாம் எல்லாத்தையும் நேசிக்கிறோமே ஒளிய உண்மையிலேயே வெளியே கிடையவே கிடையாது ஒரு பழைய பாட்டு இருக்குது பார்த்துருக்கில்ல இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே அப்படிங்கிறார் அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமேங்கிறார் இந்த வெளியே சுகத்துக்காக அழையிறதெல்லாம் உண்மையிலே எதுவும் புரிஞ்சுக்கிறதும் சொல்கிறார் பாட்டிலே உள்ள சிவபெருமான் படிச்சுட்டு வருவார் அந்த பாட்டை திருவரட்செல்வரில் எல்லாருமே அப்படித்தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக வெளிப்பொருள்களை நம்ம சுகத்தை அடையக்கூடாது செய்யக்கூடாது இப்போ சாப்பிடும்போது நம்ம ரகிசத்தை சாப்பிட்றோம் அதில் சுகம் இல்லைன்றா சாப்பிட்றோம் விவகாரம் வேற அறிவில் புரிஞ்சுக்கிறோன்னு நம்மட் இருக்க ஆனந்தத்தை அங்கே ஏற்றி வச்சு அனுபவிக்கிறேன் அதையும் சொல்ல போகிறேன் எண்ணத்தை நேசித்தாலும் அங்கே வந்து நான் போயிடுவேன் இல்லாட்டி அங்கே அந்த பிரியமும் வராது ஆனந்தமும் வராது எப்படி தேடுறோங்கிறதுக்கு இந்த உதாரணம் நிறையா திட்டம் சொல்லியிருக்கிறேன் கழுத்தில் செயின் போட்டிருப்போம் உள்ளே போயிக்கிட்டா பின்னாடி மாட்டிக்கிறோம் காணாமல் தேடி துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம் கடைசியில் பார்த்தா நம்ம கிட்டத்தே இருக்கோம் வேறு எங்கேயும் ஓடி இந்த மாதிரி சொல் சினிமா படமாக சொல்கிறேன் உதாரணம் பாட்சா சினிமா படம் பார்த்தீங்களா பார்த்துட்டு அந்த ஒரு வைரத்தை எண்ணி பார்ப்பான் இந்த ஆட்டோவில் வந்துட்டு ஒன்று குறைஞ்சிரும் ஒன்றை காணாமுன்னு சொல்லி போய் பெரிய ரகலையே பண்ணிவிட்டு வருவான் கடைசியில் பார்த்தா அந்த பைப்பில் ஒரு வாரமாக ஒழிஞ்சிருக்கும் அது காணாமன்னு தாங்கிட்டே இருக்குது ஆனால் இல்லைன்னு நினச்சதுனால பெரிய ரகலையே நடக்கும் கடைசியில் பார்த்தா தாங்க அப்பாடா அப்போ அந்த ரகலையெல்லாம் எதுக்கு வெளிய விஷயங்கள விவகாரத்தில் நம்ம கரெக்டாக டீல் பண்ணணும் அதில் என்ன மாற்றம் இருக்கக்கூடாது ஆனால் உள்ளே எல்லாம் தனக்காகத்தான் தனக்குள்ளதே இந்த ஆனந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணால் இதில் ரெண்டு நன்மை இருக்குது நம்மளுக்கு எப்படின்னு சொன்னால் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன் அதாவது அப்போ நான் வந்து யாரையும் நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரும் என்னையும் நேசிக்க முடியாவில் நான் எனக்காகத்தையும் மற்றவங்கள்ட்ட பிரியை செலுத்துகிறேன் அப்போ மற்றவங்க ஏழை எப்படி பிரியை செலுத்த முடியும் அவங்கள எதுக்காக யார்கிட்ட பிரியும் செலுத்துகிறாங்க அவங்களுக்காகத்தையும் செலுத்துகிறாங்க அப்ப நான் யார்கிட்டையும் அன்பு செலுத்துவதுங்கிறதும் கிடையாது யாரும் என்கிட்ட அன்பு செலுத்துறதும் இல்லை இப்படி போய் வீட்டில் போய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க என்னமோ ஆயிடுச்சுன்றவாங்க பேச முடியுமா வீட்டில் வீட்டில் இதுவரை என்ன பண்ணுறாரு பாருங்கள் யாக்கிய வலிக்கிறவள உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்றாரு என் அன்புக்குரியவளே பிரியமானவழி இனிமையாக பேசுபவளேன்னு சொல்லிட்டு நீ என் மேல பிரியம் செலுத்த முடியாது நான் உன் மேலே பிரியம் செலுத்த முடியாங்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இந்த உபதேசத்தை பண்ணுறாரு எப்படி இப்படி பார்த்தீங்களா அது வெளியே இப்படித்தான் ஆள் மனசில் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னான்னு சொன்னால் உண்மையிலே நாம் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பதால் நான் மற்ற பொருளில் வந்து அங்கே போய் அதை ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் அவங்க அதே மாதிரி ஏங்கிட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் அங்கே யார் யார் மேலேயும் பிரியம் செலுத்த முடியாது அப்படிங்கிறார் இதில் ரெண்டு பலன் கிடைக்கும் என்னன்னு சொன்னால் யார் மேலே அதிகமாக பிரியம் வச்சிருந்தாலும் கூட என்ன செய்யணும் எது அவன்கிட்டருந்து நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு வராது நான் அவன் அவ்வளவு அன்பாக இருந்தேன் அவன் மேலே அவ்வளவு பிரியமாக இருந்தேன் அவன் என்கிட்ட நன்றி இல்லாமல் நடந்துக்கிட்டான் இந்த எண்ணம் போயிடும் ஏன்னு சொன்னால் நான் பிரிய வச்சது எனக்காகத்த அவனுக்காக கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வந்து என்ன உண்ணுவான் அவன்கிட்டருந்து எதையும் நம்ம இப்போ எதிர்பார்க்க மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டோம் உண்மையிலே நான் பிரிய வச்சுருக்கிறது எதற்காக உண்மையிலே உயிரே வச்சுருந்தேன் நீ இப்படி பண்ணிட்டேயே சொல்லுவோமா இல்லைங்களா இந்த நான் உயிரே வச்சுருந்தேன் நீ இப்படி பண்ணிட்டேங்கிற வார்த்தை வராது இது புரிஞ்சால் ஏன்னா அந்த உயிரை வச்சுருந்தது எதுக்காக எனக்காக அப்போ அந்த ரிட்டன் இருக்குது பார்த்தீங்களா அது எதிர்பார்க்குற புத்தி நம்மளுக்கு வராது பிறகு மற்றவங்க என் பிரிய வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணவங்களுக்கு அவங்களும் பற்று ஏமல் அவங்க உயிரையே வச்சுருக்கான் அப்படி பற்று வரும் வெளியில் நம்ம அவங்க பற்று வச்சுருக்காங்க நாமளும் பற்று செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிற விஷயம் ஆள் மனசில் இந்த பற்று இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க அதை பிடிச்சிட்டு விட மாட்டாமல் இருக்கும் அது வரைய வராது அவங்க அன்பு செலுத்துறதும் அவங்களுக்கு அப்படிங்கும்போது நாம் அன்பு செலுத்துறதுல கர்வம் வராது எதிர்பார்ப்பு வராது அவங்க அன்பு செலுத்துறதுல பற்று வராது இது ரெண்டும் இந்த தத்துவத்தை புரிஞ்சா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார் பிறகு தான் மேல தான் வைக்கிற அன்பு மற்றவர்கள் மேல நான் வைக்கிற அன்பு எனக்காக மற்ற பொருள்கள் மேல நான் வைக்கிற அன்பு எனக்காக அவர்கள் என் மீது வைக்கிற அன்பும் அவர்களுக்காகத்தான் எனக்கு அன்பு இருக்கே இது மற்றவர்களுக்காக சொல்லிடலாமா நான் வந்து உயிரோடு இருக்கணும் நான் நல்லா இருந்தால்தான் அவங்களை காப்பாற்ற முடியும் நினைக்கிறோம்ல இது மற்றவை கிடையவே கிடையாது நீ ஓ மேலே வச்சுருக்க அன்பு உனக்காகத்தான் வச்சுருக்க அது மட்டும் இல்லை அது ஒரு நாள் கூட கூடினதும் இல்லை குறைஞ்சதும் இல்லை போன கிளாஸ் இது வந்துச்சு சொன்னான் நிபந்தனையற்றது எல்லை ஏற்றதுங்கிறார் தான் தன் வைக்கும் அன்பு எல்லை ஏற்றது நான் அந்த ஒரு கார் வாங்கியிருக்கேன் ஒரு கோடி ரூபாய் அருமையான காரு நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கி அதில் பிரிய வைக்கிறேன் எத்தனை நாளைக்கு ஒரு டேமேஜ் ஆகி ரிப்பேர் பண்ணி சரியே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க அதை விட்டு புதுக்காரதை வாங்க நினப்பான் நான் அந்த இவ்வளோ பிரியமாக வாங்கினேனே வச்சுக்கிட்டே இருப்பான் வச்சுக்கிட்டு இருப்போமா போயிடும் குழந்தைகள் மீது மனைவி மீது கணவன் மீது தாய் தந்தையர் மீது எல்லாருந்துமே ஏற்றத்தால் உடையது என் மீது எனக்கு உள்ள பிரியம் எனக்காகத்தான் நான் வைக்கின்றேன் அது வரையறைக்கு உட்பட்டதல்ல எப்போ எனக்கு நினைவு இருக்கோ அந்த நினைவு இருக்கும் போதெல்லாம் என் மேலே இருக்க பிரி எனக்கு குறைஞ்சாதே ஒரு கூட குறையிறதும் இல்லை கூடுறதும் எனக்கு பிரியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதால் நான் ஆனந்த சுரூபம் எந்த நிபந்தனையும் அற்றது நம்மட்டுக்கு ஆனந்தத்தை மற்றதில் நாம் ஏற்றி அனுபவிக்கிறோம் நம்ம மனசு அங்கே போய் அங்கே உட்காரலன்னு வச்சுக்கோங்க அதில் சுகத்தை அனுபவிக்கவே முடியாது என்னவா இருந்தாலும் பிடித்த லட்டாக இருந்தால் கூட பத்து லட்டு சாப்பிடலாம் என ரொம்ப பிடிக்கும் பிரியமாக இருக்கும்னா நான் விரும்பி அதை எடுத்து சாப்பிடுவேன் பத்தாவது லட்டு போகும்போது அங்கே உள்ள பிரியம் வராது தூக்கி எறிஞ்சிடுவேன் வேணான்னுதே சொல்லுவேன் அப்போ அப்போ அந்த உனக்கு அந்த லட்டு உண்மையிலே சுகத்தை கொடுத்துச்சுனா பத்தாவது லட்டும் கொடுக்கணும் பதினஞ்சாவது லட்டும் கொடுக்கணும் காய்ச்சலாக இருந்தாலும் அந்த லட்டு சுகத்தை கொடுக்காது நீ உன்னைய கொண்டு போய் அந்த லட்டில் வச்சா சுகத்தை கொடுக்கும் நம்மட்டு ஆனந்தத்தை ஏற்றி அனுபவிக்கின்றோம் நம்ம இடம் உள்ள ஆனந்தம் அது சுயமாக இருப்பது அதனுடைய தன்மை அதனுடைய சுபாவம் நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்கலாம் அந்த கடலை வண்டி கடலை எல்லாம் போட்டு வண்டியில் தள்ளி வித்துக்கிட்டே போவான் இந்த ஆரம்பத்தில் பார்த்தவங்களுக்கு மேலே ஆவி போகிறேன் எப்படி சூடாக ஆவி வந்துக்கிட்டே இருக்குது நினப்பமா இல்லைங்களா பொத முதல்ல பார்க்கும்போதெல்லாம் என்ன எப்பயுமே சூடாக கொதிக்கிற மாதிரி அவிச்சு வச்சு கொட்டிக்கிட்டே இருக்காருன்னு கூட நினைக்கலாம் கீழே பார்த்தா கீழே வந்து ஒரு அடுப்பு இருக்கும் அந்த ஆவி எப்படி வந்துச்சு தண்ணி எங்கள் கீழே சுட அந்த தண்ணி சூட்டில் இருக்க ஆவி தான் மேலே வருது அப்போ இந்த எப்படி சூடாகுது தண்ணியினுடைய சூட்டினால கடலை சூடாது தண்ணி எப்படி சூடாச்சு பாத்திரம் சூடானதுனால சூடாச்சு பாத்திரம் எப்படி கீழே ஒரு நெருப்பு இருக்குது நெருப்பு சூடு பாத்திரத்தில் ஏற்றி தண்ணியில் ஏற்றி அந்த கடலில் ஏற்றிடுச்சு நெருப்புனுடைய சூடு எங்கே இருந்து வந்துச்சு அது நெருப்புனால என்ன அர்த்தம் சுடும் நான் ஆத்மானாலும் ஆனந்தந்தான் அதை என்ன பண்ணுறான் அங்கே ஏற்றி அனுபவிக்கிறான் இங்கே ஏற்றி அனுபவிக்கிறான் இங்கே ஏற்றி அனுபவிக்கிறோம் எல்லாருமே ஏற்றி அனுபவிக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக அப்படி இல்லாமல் வாழ முடியாது உலக வாழ்க்கையில் ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நான் வந்து அதை என்னுடைய சுகந்தே அங்கே வெளிப்படுது அப்படிங்கிற புத்தி இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் புரியாட்டாலும் பரவாயில்ல போக போக புரிஞ்சுக்கிறலாம் அதனால் நம்மிடம் இருக்க ஆனந்தத்தைத்தான் அதிகமாக அனு ஏற்றி அனுபவிக்கின்றோம் அதனால அன்பா வெளியே பேசுறது இந்த பாரு போன உடனே இந்த பாரு நீ எனக்கு பிரிய வைக்கலை நான் உனக்கு பிரியாக வைக்கலை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்க அன்பா பேசுகிறத பேசணும் அன்பா நடந்துக்கிறானிக்கிறேன் அப்படித்தானே பண்ணியிருக்காரு அந்த உபதேசம் பண்ணும் பொழுதே பிரியமானவளே அன்பானவளே இனிமையாக பேசுவவளேன்னு வெளி விவகாரத்தில் இதெல்லாம் இருக்கணும் ஆள் மனசுக்குள்ள இந்த பற்றுதல் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பும் இருக்காது இந்த இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா பற்றுதலும் இருக்காது எதிர்பார்ப்பும் இருக்காது அப்படிங்கிறார் சிலது இன்னொரு விஷயம் வரலாம் துக்கமும் வருதே அப்படின்னா துக்கம் வந்து எப்படி வருதுன்னா வெளியே இருக்க துக்கத்தே நம்ம ஏற்றி அனுபவிக்கிறோம் துக்கம் வருது அது எப்படி வருது ஆனந்தம் சரி இதை மறைச்சு ஆனந்தம் மறைக்கப்படும் பொழுதுதான் துக்கம் வருகின்றது எத்தனையோ விபத்து காலையில் எழுந்திரிச்சோம் நியூஸ்ல பாக்குறோம் இங்கே ஆக்சிடண்ட் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே இது பேப்பரில் பார்க்குறோம் அங்கே இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையும் இருக்கு அந்த பிரச்சனை நியூஸ்ல நம்மளுக்கு வேண்டியால் வந்துட்டா அந்த செய்தி துக்கம் இல்லை அங்கே நம்மளுடைய அட்டாச்மெண்ட்னால தான் என்ன பண்ணுது அங்கே வெளியே இருக்கக்கூடிய துக்கத்தை அங்கே ஏற்ற மாட்டேன் வேற ஆள் இருந்தால் ஏற்றி வைக்க மாட்டேன் நம்மளால இருந்தால் என்ன பண்ணோம் அந்த துக்கத்தை நம்ம துக்கமாக நம்ம நினைச்சிட்றோம் இதுவும் நாம் ஏற்றி வைக்கிறோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆனந்த மறைப்பது தான் துக்கம் ஆனந்தத்தை மறந்துருக்கோம்ல அதுதான் துக்கம்ங்கிறார் நாம் ஆனந்த விஷயம் நாம் ஆனந்த சுரூபுங்கிறத எப்பயெல்லாம் மறக்கிறோமோ அப்போ இந்த வரு இதுக்கு இந்த மறக்கிறதுக்கு இந்த சம்பவம் நம்மளுக்கு துணை புரியுது அவ்வளவுதான் அதனால என்ன சொல்கிறாரு இங்கே ரெண்டு விஷயம் சொல்கிறார் யார் மேலையும் வைக்கிற எந்த பொருள் மேலையும் வைக்கிற அன்பு தனக்காகத்தான் எதார் பொருளாக இருக்கட்டும் இதாக மற்றவர்கள் என் மீது வைக்கிற அன்பும் அவங்களுக்காகத்தான் பிறகு என் நான் வைக்கிற அன்பு எனக்காகத்தான் ஏ நான் வைக்கிறேன் யாருக்காக கிடையாது இந்த அன்பு வரையறுக்கப்படாதது எப்பொழுதும் இருப்பது நிலையாக இருப்பது மேலானது ஆகவே நான் ஆனந்த சுரூபம் இந்த துக்கங்கிறது எப்போ வருதுன்னா ஆனந்தத்தை மறைக்கும் போது வருது நான் இன்னொரு உதாரணம் கூட கழுத்தில் செயின்னு சொன்ன மாதிரி எனக்கே ஒரு சம்பவம் நடந்தது எப்பயுமே நான் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்கும்போது நிர்வாகம்லாம் பார்த்து காலையில எந்திரிச்சி குளிச்சுட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தேனாம் ஃபோன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவேன் ஃபோன்ல எங்கள் அவ்வளோ காய் நான் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபோனை பார்க்குறேன் ஃபோனை காணாம் தேடிக்கிட்டே இருக்கேன் இரண்டாயிரம் நேரம் ஆகிடுச்சு அங்கே போனுமே சமைச்சு கூப்பிடுவாரு நேரம் ஆயிக்கிட்டு இருக்குன்ட்டு தேர்டு இருக்கேன் ஃபோனை காணவே காணும் மனசு யாராவது ஃபோன் பண்ண சொல்லுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் கிளம்புற ஒரு ஃபோன் வந்துடுச்சு முக்கியமான ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோனை வைக்கிற ஞாபகம் இருக்குது அந்த ஞாபகத்தில் ஃபோனை தேடிக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே ஃபோனை தேடுறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கூப்பிட்ற நேராக ஆயிடுச்சின்னு வேற பார்த்துக்கிட்ருக்கேன் ஃபோன் பண்ணி யாராவது ஃபோன் எங்கே இருக்குன்னு இன்னொருத்தட்ட ஃபோன் பண்ணி ரிங் அடிச்சு நான் புத்தி எல்லாம் போகுது அப்போ எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் பாருங்கள் அந்த ஞாபகம் வந்து நம்ம இருக்கிறது நம் மறந்துடுறோம் அது தெரிய வைக்கிறது இந்த சாஸ்திரம் ஆகவே நாம் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை இந்த எட்டு ஒம்போ நிரூபணம் பண்ணுறாரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ஒன்பது ஸ்லோகம் தத் பிரேமாத்மார்த்தம் அந்யத்ர ஸ்லோகத்தை பார்த்துங்க முதல்வரி அதில் அஞ்சத்ர அப்படின்ட்டுருக்கு தத் பிரேம ஆத்மார்த்தம் அந்யத்ர அந்யத்திரன்னா வேறு இடங்களில் வைக்கின்ற அதாவது தன்னுடைய புத்திரன் புத்திரி முதலிய வேறு எல்லா இடங்களிலும் வைக்கின்ற தற்பிரேம முதல் வார்த்தை தத் பிரேமன்னா அந்த அன்பானது ஆத்மார்த்தம் தனக்காகத்தான் வேறு எல்லா இடங்களிலும் புத்திரன் முதலிய எல்லா இடங்களிலும் வைக்கின்ற அன்பானது தனக்காகத்தான் அப்படிங்கிறார் பிறகு ஆத்மனி இந்த கடைசி முதல் வரியில கடைசி வார்த்தை ஆத்மணி அந்யார்த்தம் நைவம் அன்யார்த்தம் ஆத்மணி அன்யார்த்தம் நைவம் ஆத்மணி ஆனால் தன்னிடத்திலேயே வைக்கின்ற அன்பானது ஆத்மணி நான் தன்னிடத்திலேயே ஆனால் அப்படிங்கறத சேர்த்துக்கணும் தன்னிடத்திலேயே வைக்கின்ற அன்பானது அந்யார்த்தம் மற்றவர்களுக்காக நைவம் அல்ல மற்ற பொருள் மேல வைக்கிற அன்பு எனக்காகத்தான் தனக்காகத்தான் மற்ற பொருள் அன்பு வைக்கிறோம் ஏன் மேல நான் வைக்கிற அன்பு மற்றவங்களுக்காக கிடையாது அதுவும் எனக்காகத்தான் இது முதல் வரி இரண்டாவது வரியில ஆகவே தத் அந்த அதாவது தன்னிடத்தில் உள்ள அன்பானது அந்த தன்னிடத்தில் உள்ள அன்பானது பரமம் நைவ பரமம்னா மேலானது என்னிடத்தில் வைக்கின்ற அன்பு மேலானது அடுத்த வார்த்தை தேன தேனன்னு அதனால் பரமானந்ததாத்மனக பரம ஆனந்ததா ஆத்மனக ஆத்மாவானது பரம ஆனந்ததா மேலான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் என்பது சித்திக்கிறது அப்படிங்கிறார் முதல் வரியில் வேறு இடங்களில் வைக்கின்ற அன்பு தனக்காகத்தான் தன்மேல் வைக்கின்ற அன்பு மற்றவர்களுக்காக அல்ல ஆகவே என் மீது நான் வைக்கும் அன்பு மேலானது வரையறுக்கப்படாதது அதனால நான் ஆனந்த சொரூபங்கிறது சித்திக்கிறது உறுதியாகிறதுங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா முதல் எட்டாவது மந்திரத்தில் என்ன சொன்னார் ஆத்மா மேலான ஆனந்த சுரூபம் நான் மேலான ஆனந்த சுரூபம் ரெண்டு காரணம் ஒன்று உயர்ந்த அன்புக்குரிய விஷயம் நான் ஏ மேலே தான் எனக்கு பிரியம் இருக்கிறதுனால இன்னொன்று நான் அழியக்கூடாது நினைக்கிறதுனால நான் ஆனந்த சுரூபம் வேறு இந்த சுலோகத்தில் மற்றவர்கள் மீது வைக்கும் அன்பும் என் பொருட்டுத்தான் மற்றவர்கள் என் மீது வைக்கும் அன்பும் அது அவர்கள் பொருட்டு வைக்கிறாங்க அது அவங்க தனக்காகத்தான் வைக்கிறாங்க ஆனால் நான் ஏ மேலே வைக்கிற அன்பு எனக்காகத்தான் வைக்கிறேன் இந்த அன்பு மாறாமல் வரையறுக்கப்படாமல் எப்பொழுதும் இருப்பதால் நான் ஆனந்த சுருபம் என்பது சித்திக்கப்படுகிறது நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் அடுத்து பத்தாவது சுலகம் பார்க்கலாம் आत्मां ுத்தியேசுபதிசியம் சச்சித் பரானந்த आत्मां யுக்யா ததாவிதம் பரம் பிரமதையோரை இது மூணுலருந்து ஒம்பது வரைக்கும் சொன்ன கருத்தை முடிவரசத்தில் மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் நான் சத்ஸ்வரூபம் சித் ஆனந்தஸ்வரூபம் நிறைவு செய்கிறார் மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்த இதுவரை பார்த்த இவ்விதம் யுத்தம்னா இவ்விதம் ஆத்மா சச்சிதானந்த நிரூபிக்கப்பட்டது சொல்லப்பட்டது மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்த கருத்தின்படி இவ்விதம் யுத்தம் ஒரு வார்த்தையை சொல்றார் என்ன சொல்லப்பட்டது ஆத்மா சச்சிதானந்த சொல்லப்பட்டது எதன் மூலமாக சொல்லப்பட்டது யுக்தியின் மூலமாக அப்படிங்கிறார் யுக்தியா நம்ம பார்த்தோம்ல வெளிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை இதன் மூலமாக நம்ம அறிவை தீட்டி சத்து சுரூபம் தான் அப்படிங்கிறத பண்ணார் ஆனந்த ஸ்வரூபங்கிறதையும் யுக்தியின் மூலமாக நிரூபணம் பண்ணார் புத்திக்கு எற்றது சொல்லி நிரூபணம் பண்ணார் அதே என்ன சொல்றாருன்னா இன்னொரு கருத்து பரபிரம்மனும் சச்சிதானந்த சுரூபம் அப்படிங்கிறார் பிரம்மன் சொல்றோம்ல எல்லாத்துக்கும் ஆதாரமான தத்துவமும் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறத இதெல்லாம் சொல்லி அறிவுபூர்வம் நிலைநாட்டிட்டார் இது நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் பிரம்மன் சச்சிதானந்த ஸ்வரூபம் நம்மளுக்கு எப்படி தெரியும் தெரியாது அது எதனால சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார்ன்னா சுருதியின் வாயிலாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உபனிஷத்துக்களின் வாயிலாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இரண்டும் ஒன்றுதான் நானும் சச்சிதானந்தம் கடவுளும் சச்சிதானந்தம் அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டும் ஒன்று தான் நான் சச்சிதானந்த சுருங்குற புத்தி கெட்டியாச்சு கடவுள் சச்சிதானந்த எப்படி எட்டும் செயினும் தங்கம் நகையும் தங்கம் செயினும் தங்கம் மதிரமும் தங்கம்னா ரெண்டும் ஒரே மெட்டீரியலுங்கிறது புரிஞ்சுக்கிற முடியும் எல்லாமே தங்கம் அப்படிங்கிறது டோட்டலாக எங்கெங்கே இருக்கு அது தங்கம்ல ஒரே தங்கன்னு அப்படிங்கிறத நம்ம அறிவில் புரிஞ்சுக்கிற முடியும் இப்போ இந்த உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை மனிதர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு தத்துவம் பிரம்மன் சொல்லியிருக்கோம் அது வந்து சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறதுக்கு ஒரே பிரமாணம் எப்படின்னா வேதம் சொல்லி இருக்கிறது வேதத்தினுடைய இறுதிப்பகுதி வேத அந்தேஷு அப்படிங்கிறார் வேதத்தினுடைய இறுதிப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ளதுங்கிறார் வேத சுருத்யந்தேஷு பதிஷதேன்றிருக்கார் சுருத்யந்தேஷு பதிசியதே சுருதி பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார் சுருதினா வேதம் அதில் அந்தம்னா கடைசி வேதத்தினுடைய கடைசி பகுதி உபனிஷதங்களுக்கு வேதாந்தம்னு சொல்லுவான் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று நாம் வந்து சச்சிதானந்தம் நிரூபித்தாச்சு அறிவுபூர்வமா இன்னொன்று பிரம்மணும் அதே சச்சிதானந்த சுரூபமாக இருக்குது அதனால் ரெண்டு ஒன்று தான் வேறு வித்தியாசம் கிடையாது இது எதன் மூலமாக நிரூபிக்கப்படுகிறதுனா ஆதாரம் சுருதி தான் உபனிஷதங்கள் தான் அப்படிங்கிறார் வேதத்தை தவிர வேறு பிரமாணம் இல்லை வேதம்னா வேதாந்தம் வேதத்தினுடைய கடைசி பகுதி அப்படிங்கிறார் அதாவது ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுங்கிறத நேர பார்த்தோ நேராக அப்படியே ஃபீல் பண்ணியெல்லாம் உணரவே முடியாது நான் ஆனந்த சுரூபம் நான் சத் சுரூபம் சித் சுரூபம்ங்கிறது நம்ம உணர முடியும் அறிஞ்சுக்கிற முடியும் பிரம்மணும் அதுதான் அதுவும் நான் ஒன்றுங்கிறதுக்கு அறிவுபூர்வமாக உணர்ந்துக்கிற முடியுமே ஒழிய நாம் ஃபீல் பண்ணுறோம்னு சொல்கிற பாருங்கள் அப்படி வரவே வராது இதுக்கு ஒரே பிரமாணம் உபனிஷதங்கள் நாலு மகா வாக்கியம் இருக்குது தத்துவம் அகம் பிரம்மா அஸ்மி பிரயத்யானம் பிரம்ம அயமாத்மா பிரம்மன்னு சொல்லி இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிறோம் இதற்கு உதாரணம் சொன்னால் புரியும் பூமி சுத்துதான் நின்றுக்கிட்டு இருக்கா சுற்று இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு நின்றுக்கிட்டு பூமி என்னைக்காவது நேரடியாக போய் பூமி சுற்றுறதை பார்க்க முடியுமா விண்வெளியில் போனால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுமா நம்ம கண்ணு சின்னது அதன் இப்போ சந்திரன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா நம்ம டெய்லி சந்திரனை பார்க்கறோம் டெய்லியில் நம்ம பௌர்ணம் அன்னைக்கு சந்திரனை பார்க்குறோம் சந்திரன் தன்னைத்தானே சுத்துது பூமியும் சுத்துது தன்னைத்தானே சுற்றுறது கண்ணுக்கு தெரியுதா நம்ம தெரியாது தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியணும்ல எதாவது தெரியுதா எப்படி புரிஞ்சுக்கிறோம் விஞ்ஞான சாஸ்திரத்தின் துணை கொண்டு புரிஞ்சுக்கிறோம் பூமி சுற்றுங்கிறத எப்படி சொல்கிறாங்க சூரியன் நிற்கிது பூமி சுத்தலை பூமி சுத்துதுன்னு சொல்கிறோம் நம்ம பஸ்ஸில் போகும் பசு மூவ் ஆகுது மரமெல்லாம் போகிறது மாதிரி தெரியுதுன்னு சொல்லி உதாரணங்களை சொல்லி விஞ்ஞான சாஸ்திரம் விளக்குது அது மாதிரி இந்த வேதாந்தம் உபனிஷத் சாஸ்திரங்கள் நானும் பிரம்மனும் ஒன்றுங்கிறத உபனிஷதங்கள் சொல்லி விளக்குது உதாரணங்கள்லாம் சொல்லி விளக்குது அதன் மூலமாகத்தேன் புரிஞ்சுக்கிற முடியுமே ஒழிய கடவுள் எங்கும் நிறைந்தவன்னு சொல்கிறாங்க தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா தூணில் எனக்கு தெரியலையே திரும்பல தெரியலையே தத்துவம் புரிஞ்சுன்னு வச்சுக்கங்க இதுவும் அவர்கிட்டருந்து வந்ததுங்கிற புத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் இதுவும் கடவுள்கிட்டருந்து வந்ததுங்கிறது தெரியும் நம்ம இந்த பஞ்சபூத விளக்கமெல்லாம் இருக்குது மகா பஞ்சபூதம் அடுத்த அத்தியாக வரப்போகுது பஞ்ச மகாபூத விவேகம்னு வரப்போகுது அதெல்லாம் படித்தோம்னா எல்லாமே கடவுள் எல்லாமே பிரம்மண் புரியும் அப்போ நம்மளுக்கு அறிவுலாம் புரியும் வெளியே வந்து தூணாக தூணாத்தே இருக்கும் சயின்ஸ் படியே பாருங்களேன் எல்லாம் அணுவலாக இருக்கிறாங்க இப்போ இரும்பு அணு வேறு தங்க அணும் வேறு இரும்பு அணு வேறு தங்க அணும் வேறு அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் வேறையாக இருக்குது எண்ணிக்கையில் வித்தியாசம் வருமா எல்லா அணுக்குள்ளேயும் எலக்ட்ரான் இருக்கும் நியூட்ரான் இருக்குது ப்ரோட்டான் இருக்குது இதனுடைய எண்ணிக்கை வித்தியாசம் வந்தால் ஒன்று தங்கம்மா இருக்கும் ஒன்று இரும்பாக இருக்கும் அப்போ உள்ளே என்ன இந்த மூணு அதை நம்ம உடைக்கலாம் அதையும் உடைச்சி அதுல ஒன்றே பொருள் இருக்கலாம் அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் மூணு தானே இருக்குது நாம இது தங்கமாக பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் தண்ணியாக பார்க்குறோம் காற்றாக பார்க்குறோம் ஆகஷமாக பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வித்தியாசமாக பார்க்குறோம் உள்ளே இருக்கிறது இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் சயின்ஸ் சொல்லுது அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்குது அந்த மாதிரி சாஸ்திரம் என்ன சொல்லுது எல்லாம் பிரம்மன் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட சுரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆகவே இரண்டும் ஒன்று ஒரே பிரமாணம் வேதாந்தம் வேதத்தினுடைய அந்தமாகிய உபனிஷத் பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லி இந்த சுலோகத்துல நிறைவு பந்த அந்த கருத்தை நான் சச்சிதானந்த சுரூபம் பிரம்மனும் சச்சிதானந்த சுரூபம் அந்த பிரம்மன் சச்சிதானந்த சுரூபம் நானும் சச்சிதானந்த சுரூபம் இருப்பதால் இரண்டும் ஒன்று என்பது வேதாந்த பிரமாணத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் ஒரு பாடல் இருக்கு தாய்மான ஒரு பாடல் அருமையான பாடல் முதல் பாடல் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளை எது இதில் பாருங்க அருமையான வார்த்தை அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் சித்து சித்து இல்லாத சொல்ல முடியாது ஆனந்த பூர்த்தியாகி ஆனந்தம் ஆனந்தம் நிறைவா இருக்கு அருளோடு நிறைந்தது எது அங்கிங் எனாதபடினு சொன்னாலே அங்க சத்து எல்லா இடத்துலையும் இருக்கு சத்து ஆனந்த பூர்த்தியாகிங்கும்போது ஆனந்தத்தை சொல்லிடுறாரு பிரகாசமாயிங்கும் போது சித்த சொல்லிடுறாரு அங்கிங் எனபடி சத்து எங்கும் பிரகாசமாய் சித்து அருளோடு ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது ஆனந்தத்தை சொல்லிட்டார் இன்னொரு விஷயம் பாருங்க தன்னருள் வெடிக்குழே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அப்படிங்கும்போது மாயாசக்தி அந்த மாயினால் அந்த அண்ட வெளியெல்லாம் உருவாக்கினார் அது மாயாசக்தியை சொல்றார் பிறகு மனவாக்கினில் தட்டாமல் இது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதது மனவாக்கினில் தட்டாமல் எது அப்புறம் எதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியும் சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வளக்கிடவும் நின்றது எதுங்கிற சமயங்களுடைய எல்லாமே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாம் இதைத்தான் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுது அதில் சண்டை வந்துடுது ஆனால் இதன் மூலமாகதான் புரிஞ்சுக்கிற முடியும் வேறு மனவாக்கிகள் தட்டாமல் இருக்குது ஆனால் சமயத்தில் உள்ள கருத்துக்களை வச்சுத்தே நாம் இதை புரிஞ்சுக்கிறோம் அதில் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு அங்கே சித்து ஆகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது அங்கே சித்து இன்பம் என்றைக்கும் உள்ளது சத்து உள்ளது எது அப்படிங்கிறார் பிறகு கங்குள் பகல் அறநின்ற எல்லை உலது எது அது கருத்திற்கு இசைந்ததுங்கிறாரு மணவாக்கில் தட்டாமல் மனவாக்கி எட்ட முடியாது ஆனால் புரிஞ்சுக்க முடியுங்கிறார் இப்படி கேட்டு கருத்திற்கு இசைந்ததுதான் அதனால மனவாக்கு தட்டாமல் நின்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியாதுன்னு போகிறாத கருத்துக்கு எட்டும் அப்படிங்கிறார் அறிவுபூர்வமா சிந்திச்சேன்னா இது விளங்கும் இந்த சச்சிதானந்த சுருங்குற அந்த ஒரு பாட்டுல அருமையாக கொண்டு போறாரு தாய் மாணவர் அந்த முதல்வரியே போதும் அங்கிங்கனாதபடி எங்கும் சத்து பிரகாசமாய்சித்து ஆனந்தபூர்த்தியாகி ஆனந்தம் கடவுளை சொல்றாரு நம்மளோடைய சொருவும் அதுதான் மனவாக்கினால் தட்டாது ஆனால் கருத்திற்கு இசைந்ததுங்கிற புரியுதுங்களா மற்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மாதிரி மனவாக்கில் புரிஞ்சுக்கிற முடியாது இதை சாஸ்திரம் மூலமாக கேட்டு அறிவுபூர்வம் புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு விஷயத்தை அறிவது மாதிரி அறிகிறதில்லை நான் இருக்கிறேங்கிறத இந்த புஸ்தகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற நான் தெரிஞ்சுக்கிறில்ல இந்த புஸ்தகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கண்ணு வேணும் லைட்டு வேணும் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு வேணாம் லைட்டும் வேணாம் அது என் கருத்துக்கே அது இயல்பாகவே தெரியுது எனக்கு சுயமாக விளங்குது விளங்காமல் போகிற விஷயம் கிடையாதுங்கிறார் அதனால் இந்த மூணு ஸ்லோகத்தில் இந்த ஒம்பது ஸ்லோகம் வரைக்கும் நான் சச்சிதானந்த ஸ்வரூப்கிற கருத்து நிலைநாட்டப்படுகிறது பிரம்மணும் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆகவே இரண்டும் ஒன்று என்பது வேதாந்த பிரமாணத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் இது பத்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அர்த்தத்தை பார்க்கலாம் எளிமையான ஸ்லோகம் தான் யுத்தம் முதல் வார்த்தை சி சித் பரானந்த ஆத்மா ஆத்மான ஆத்மாவானது இவ்விதம் ஆத்மாவானது சச்சித் பரானந்தக சத்வரூபமாகவும் சித் சுரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறது இந்த சித்துக்கு இதுல வரக்கூடிய வார்த்தை சம்வித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் இந்த ஒன்பது சில வரைக்கும் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா சித்துங்கிறதுக்கு சம்வித்துங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தி அறிவு சம்முன்னா நல்ல அறிவு தெளிவான அறிவு அதுதான் சித் எப்பொழுதுமே நான் இருக்கிறேனுங்கிற அறிவு பிரகாசமாக இருந்துகிட்டே சச்சித் பரானந்தக சத்ஸ்வரூபமாகவும் சித் சுரூபமாகவும் ஆனந்த சுரூபம் இருக்கிறது என்று யுக்தியா முதல்வரில அந்த ஆத்மாவுக்கு அடுத்தவா யுக்தியான்னா அறிவு பூர்வமாக யுக்தியினால் சொல்லப்பட்டது நான் சச்சிதானந்த சுரூபம் என்பது யுக்தியினால் சொல்லப்பட்டது எவ்விதம் ஒன்பதாவது தத்துவமும் பிரம்ம தத்துவமும் சச்சிதானந்தான் அவ்விதமே பரம்பொருளும் அவ்விதமே பரம்பரம் நம்ம எப்படி சச்சிதானம் நிரூபிச்சாரோ அதே மாதிரி சச்சிதானந்தமா அந்த பரம்பொருள் இருக்கு ஐக்கியம் அந்த இரண்டும் ஐக்கியம் ஒன்று எண்ணும் தன்மையானது ரெண்டும் ஒன்று தான் எண்ணும் தன்மையானது அடுத்த வார்த்தை சுருத் அந்த சுருதி அந்த சுருதியினுடைய இறுதி பகுதி உபனிஷதங்களில் உபதிசியதி உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உபதேசிக்கப்படுகிறது ஆத்மாவானது சச்சிதானந்த சொரூபம் என்பது மூணுல இருந்து ஒன்பது சில வரைக்கும் பார்த்த கருத்துப்படி நிரூபிக்கப்பட்டு விட்டது அதே பரமாத்மாவும் சச்சிதானந்த சொருபம்தான் இது வேதத்தினுடைய அந்தமான உபநிஷதங்களால் உபதேசிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிரமாணம் வேதங்கள் அப்படிங்கிறார் அடுத்து பதினோரா அபானேனா பரம் பிரேமன் பானேன விஷயே ஸ்ருகாம் அதோபானேபாதாசம் பரமானந்ததாத்மனகம் அபானே நாபரம் பிரேமன் பானே நிஷயே ஸ்பிருகாம் பரமானந்தாத் இதுவரைக்கும் பார்த்த கருத்தில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்றாருங்க ஒரு பூர்வ பட்சி வர்றான் ஒரு எதுனா நம்ம சந்தேகத்தை கிளப்புறவேன் வேதாந்தத்தில் எதிர்கேள்வி கேட்குறவங்களும் பூர்வபக்ஷின் பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் நான் ஆனந்த ஸ்வரம் நிரூபிச்சிட்டிங்க நான் ஆனந்த ஸ்வரம் ஒத்துக்கிறேன் புரிஞ்சுக்கிடுச்சி வேற எதுக்கு நான் விஷயத்தை தேடி ஆனந்தத்துக்காக விஷயத்தை தேடி போகிறேன் நான் போகக்கூடாதுல்ல எனக்கு அந்த பொருள் ஆனந்தம் இருக்குது இந்த பொருளுக்கு நான் எதுக்கு போகணும் போகாமல் நாம் பாட்டுக்கு இருக்க வேண்டியானே விஷயத்தை தேடி போகிறேன் துக்கமும் படுறேன் நீங்கள் ஆனந்தஸ்வரூபம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது எப்படி அடுத்தது சரி நான் என் மேலே எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கேதான் பிரியம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ நான் ஆனந்த ஸ்வரூபமாக இல்லைன்னு ஒருவேளை வச்சுக்கிறோமே நான் விஷயத்துலேருந்து ஆனந்தம் இருக்குன்ட்டு அங்கே போகிறேன் அப்போ நான் ஆனந்தஸ்வரூபம் இல்லைன்னு சொன்னால் ஏன் மேலே எனக்கு பிரியம் வரக்கூடாது நான் ஒருவேளை ஆனந்தஸ்வரூபம் இல்லை விஷயத்துலது ஆனந்தம் இருக்குன்னு அங்கே போகிறேன் விஷயத்தை ஆனந்த தேடி வெளியேதான் போகிறேன் அப்போ நான் ஆனந்த சுவூபம் இல்லைன்னு முடிவாயிடும் ஆனந்த சூரும இல்லைன்னு முடிவானால் ஏன் எனக்கு பிரியம் வரக்கூடாதுல எனக்கு பிரியம் வருதில்லை புரியுதா ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்று ஆனால் ஆனந்த சுரூபமாக உண்மையிலே இருந்தா அது நிரூபிக்கப்பட்டாச்சு வெளியே நான் ஆனந்தத்தை தேடி போகக்கூடாது ஆனால் போய்கிட்டுதே இருக்கேன் சரி நீ ஆனந்த சுவரூபம் இல்லைப்பா வெளியேதான் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கே ஆனந்தம் இருக்கும் அங்கே பிரியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையும் அதுதான் அதுவும் நான் புரிஞ்சிருக்கேன் ஏ மேலே பிரியம் இருக்கேன் அப்போ ஆனந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது உமா தானே குழப்பம் வருதா இல்லையா புரியுதா விஷயம் புரியலையா அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாம் நம்மளை நாம் விரும்புறோங்கிறது குறையவே இல்லை உண்மையிலேயே இருக்கு ஆனால் அப்படி விரும்புனா நான் ஆனந்தம் இருக்கணும் ஆனால் அப்படி பார்த்தா இல்லை ஆனந்தத்துக்காக விஷயத்தையும் போய்கிட்டு இருக்கும் இது அனுபவத்தில் உண்மையாக இருக்குது என்னைய விரும்புகிறதையும் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் நான் வந்து ஆனந்தமாக இல்லைங்கிறதையும் அனுபவிக்கிறேன் விஷயத்துக்கு தேடித்து ஆனந்தத்தை ஆனந்தத்துக்காக விஷயத்தை தாண்டி ஓடிக்கிட்டு நான் இது அனுபவத்தில் உண்மையாக இருக்கா இல்லையா அதான் அப்போ எப்படி இருக்கு குழப்பம் வருதா இல்லையா விலங்குதான் விலங்குலையா முதல் அதை சொல்லுங்கள் ஆனந்தம் விலங்குதான் விலங்குலையா ஆனந்த விளங்குச்சுன்னா நான் வெளியே விஷயம் தேடி போகக்கூடாது விலங்கலின்னா ஏமே நான் பெரிய வரக்கூடாது இது ரெண்டும் இருக்கும் பொழுது குழப்பமாக இருக்கே இல்லையா அப்படின்னா அது பதில் அவர் சொல்கிறத பார்த்தா வேடிக்கையாக இருக்குது விளங்குது ஆனால் விளங்கலை விளங்குது ஆனால் விளங்கலை இது எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் சினிமா ஷோக்கு சொல்ல போகிறேன் கார் ஓடுமான்னு கேட்பான் வர ஓடும் ஓடாதும்பான் பிறகு கேட்பான் என்னப்பா சரியா தப்பா இப்படிம்மா ஒன்று இப்படி தலையாட்டு ஒன்று இப்படி தலையாட்டு இப்போ ரெண்டு பக்கம் மாட்டான் ஏ ஆமான்னு சொல்லணும் இல்லையனு சொல்லு ஆமா இல்லைன்னு என்ன அர்த்தம் குழப்பமாக இருக்கா இல்லைங்களா ஒன்று புரிஞ்சிச்சுன்னு சொல்லணும் புரியாதுன்னு சொல்லணும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லணும்னு தெரியாதுன்னு சொல் தெரியுது ஆனால் தெரியலைன்னா இப்படி குழப்பமாக இருக்குது தெரியாதுங்கிறதுல நிறையா விஷயம் இருக்குது தெரியாதுன்னு சொல்கிறதே சில இடத்துல பதிலாக இருக்கும் அதாவது இந்த வடிவேல் ஒரு படத்தில் என்ன பண்ணுவான்னா பதினெட்டு வருஷம் ஒரே வகுப்பில் இருப்பான் பதினெட்டு வருஷம் ஒரே வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பாருங்க சினிமா வேடிக்கையாக இருக்குது நல்ல அருமையான கருத்து அதில் பார்த்திங்கன்னா இந்த வாத்தியார் வந்து படிக்க மாட்டான் பேர் அறிவழகன் வேறு அவனுக்காங்க ஏன்னா பேர் அறிவழகன் பாத்தியார் திட்டுவார் இவ்வளவு படிக்க மாட்டான் அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கல்ல ஈவோல் அவர் வந்து பார்க்கும்போது என்ன அவ்வளோ வருஷமாக இருக்கான்னு படிக்க மாட்டான் முட்டால் அப்படின்ட்டு சரி நான் கேள்வி கேட்குறேன் பயில் சொல்லலாம்னு பார்ப்போம் இதுமே சொல்ல மாட்டேன் சார் அப்படின் பார் அவர் இல்லை அவர் கேட்குறேன் முன்னு அவர் என்ன கேட்பாருங்கன்னா பகலில் நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு சார் அப்படின்மா பிறகு என்ன கேட்பாருங்கன்னா பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் அப்படின்மா ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா தெரியாது சார் அப்படின்னா என் உண்மையிலேயே பதில் தெரியாதுன்னு சொன்னான்னா இந்த தெரியாதுங்கிறத மூணு கேள்விக்கும் பதில் பாருங்களேன் யோசிச்சு பாருங்க இவன் அவன் பாருங்க சார் ஒன்று கூட தெரியலை அவன் தெரியாது தெரியும் ஏதாவது தெரியும் ஏதாவது ஒன்றா தெரிஞ்சுன்னு சொன்னான்னு சார் கரெக்டாக பதில் சொன்னான்னு சார் எல்லாத்தையும் கரெக்டாக பதில் சொல்லிட்டான் நீதான் அவன் ஃபெயில் போட்டுருக்க பாஸ் போட்டுன்னு போயிடுவார் அவர் பகவலில் சூரியனுக்கு நட்சத்திரம் தெரியுமா தெரியாதுன்னு சொன்னால் பதில் தெரியாதுங்கிறதும் அர்த்தத்தில் எடுத்துக்கிறலாம் உண்மையிலே பதிலே அதுக்கு தெரியாதுங்கிறது தான் எப்படி இருக்கு பாருங்க கான்ட்ராவர்சியாக இருக்கா இல்லையா இந்த மூணு கேள்வியும் அப்படித்தான் அது மாதிரி விளங்குதா நீ ஆனந்தஸ்வரூபங்கிறது விளங்குதா விளங்கலையானா விளங்குது ஆனால் விளங்கலைங்கிறார் அதுக்கு லாஜிக்கலாக நிரூபிக்க போகிறார் எப்படி விளங்கியும் விளங்காமலும் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மட்ருக்கு ஆனந்தம் கொஞ்சம் விளங்குறது மாதிரி இருக்குது பிற விளங்காத மாதிரி இருக்குது ஒரு குழந்தைகிட்ட ஒரு பலூன் கொடுக்குறீங்க இப்படி பலூன் வச்சுருக்கீங்க இங்கே ஒரு நூறுரூபா வச்சுருக்குறீங்க எது வேணும்னு கேட்குறீங்க அதை என்னட்டை எடுக்கணும் பலூனத்தை எடுக்கலாம் இந்த நூறு ரூபாயில் நூறு பலூன் வாங்குறது அதுக்கு விளங்கலை இதை நம்ம அதை விட சந்தோஷமாக பலூன் வாங்கிக்கலாங்க அதுக்கு இது இது வந்து இது இது தெரியுது இது தெரியலை அதுக்கு தாண்ட ஆனந்த சுரூபம் இருக்கிற நம்மளுக்கு விளங்கலை வெளியே ஆனந்த சொரூபத்து நம்ம அவங்க போய்கிட்டு இருக்கோம் அது அதனால் இதில் என்ன சொல்கிறாருன்னா விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது அப்படிங்கிறார் அது எப்படி விளங்கியும் விளங்காமல் இருக்குங்கிறதுக்கு அடுத்த சுலோகத்திலே பயில் சொல்கிறார் இங்கே சொல்லலை அடுத்த சுலோகத்தில் சொல்ல அங்கேயும் பார்ப்போம் ஒரு பொருள் எப்படி விளங்கியும் விளங்காமலும் இருக்கும் அப்படிங்கிறார் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் ஸ்வீட் சாப்பிட்றான் நல்லா இப்போ அந்த பிஸ்கட் சாப்பிட்றோம் நல்லா இனிப்பான பிஸ்கட்டை கொடுத்துட்டு காஃபியை கொடுத்தா அந்த காஃபி இனிக்குமா ஏன் அந்த ஸ்வீட் சாப்பிட்டனால இனிக்காது எல்லா பேரும் ஸ்வீட்டாக இருக்காங்க நிறையா பேர் அதனால் என்ன பண்ணுறோம் ஸ்வீட்டே வேணாம்ன்றான் நிறையா பேருக்கு இப்போ ஸ்வீட்டு மயம் ஆகிட்டான் எல்லாருமே அதனால் விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறாரு அது அடுத்த சுலோகத்தில் அழகாக நிரூபிக்கிறாரு எப்படி ஒரு பொருள் விளங்கியும் விளங்காமலும் இருக்கும் அப்போ விளங்காமல் இருந்தால் அதற்கு விளங்காமல் இருப்பதற்கு எது தடையாக இருக்குது அந்த தடையினா என்ன அப்படிங்கிறது அடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை வளைச்சி கொண்டு போகிறாரு அடுத்த சுலோகத்தில் சொல்றதுனால விளக்கத்தை அங்கே பார்க்கலாம் இதுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு இந்த சொன்ன கருத்தை அப்படியேதான் சொல்றாரு அதாவது அப்பானே நாப்பரம் பிரேம அப்பானேனா விளங்கவில்லை என்றால் எது விளங்கவில்லை என்றால் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபங்கிறத சேர்த்துக்கிறோம் ஆத்மாவினுடைய மேலான ஆனந்த சுரூபம் விளங்கவில்லை என்றால் அபானேனா விளங்கவில்லை என்றால் பரம்பிரேம ந பரம்பிரேமனா மேலான அன்பு என்பது இருக்காது மேலான அன்பு என்பது இருக்காது பரம்பரேமேலான அன்பு ந என்ன இருக்காது மேலான அன்பு என்பது இருக்காது பானே விளங்கினால் ஒருவேளை அந்த ஆத்மஸ்வரூபம் விளங்கினால் ந விஷயே ஸ்பிருகா விஷயன்னா விஷயங்களில் நேஸ்புருகா நேஸ்புருகான்னு ஆசை இருக்காது ஒருவேளை நான் ஆத்மஸ்வரூபம்னு விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற விஷயங்களில் எனக்கு ஆசை வரக்கூடாது இருக்கக்கூடாது வராது இருக்காது கீழே அடுத்து ரெண்டாவது தெரியல அதோ அதோன்னா அதக ஆகையால் பானேப்பிய பாத அதை பிரித்தோம்னா அசௌ அந்த கடைசி வார்த்தை அசவ் அசவ்னா இந்த தன்மையானது எந்த தன்மை இந்த விளங்குது விலங்குலைங்கிற தன்மையானது ஆத்மனக ஆத்மாவினுடைய ஆத்மாவினுடைய கடைசி வார்த்தை ரெண்டாவது வரியில கடைசி வார்த்தை ஆத்மனகிருக்கு ஆத்மாவினுடைய இந்த தன்மை ஆத்மாவினுடைய பரமானந்ததா அந்த கடைசி வார்த்தையிலேயே முதல் இது பரமானந்ததா அப்படின்னா மேலான ஆனந்தமாயிருக்கும் பானே அபி விளங்கி கொண்டிருந்த போதிலும் அபாதா விளங்காமல் இருக்கின்றது முதல் வார்த்தை அதக ஆகையால் கடைசி வார்த்தை ஆத்மாவினுடைய அதுக்கு முந்தின வார்த்தை பரமானந்ததா மேலான ஆனந்தமாக இருக்கும் அசௌவ் இந்த தன்மையானது பானே அபி ரெண்டாவது வீரர்கள் முதல் வார்த்தை கேட்டு பானே அபி விளங்கி கொண்டிருந்த போதிலும் அபா தா விளங்காமல் இருக்கின்றது அதாவது நம்மளுடைய ஆத்மாவினுடைய மேலான ஆனந்த சுவரூபம் விளங்குலேன்னு வச்சுக்கோங்க ஒரு பொருளையும் அன்பு வரக்கூடாது வெளியே வந்து அன்பு மேலான அன்பு வேறு பொருளை வரக்கூடாது அதை தேடி நம்ம போகக்கூடாது ஆனால் ஆனந்தஸ்வரூப் விளங்கிச்சுன்னு சொன்னால் ஏமல் எனக்கு பிரியம் வரக்கூடாது பிரியம் வர ரெண்டுமே இருக்கு ஆத்மாவின் மேலான ஆனந்த சுரூபம் விளங்கவில்லை என்றால் அதில் மேலான அன்பு என்பது இருக்காது அந்த ஆனந்த சுரூபம் விளங்கினால் விஷயங்களில் ஆசை இருக்காது ஆகையால் ஆத்மாவினுடைய ஆத்மாவினுடைய மேலான ஆனந்தமாயிருக்கும் இந்த தன்மை விளங்கி கொண்டிருந்த போதிலும் விளங்காமல் இருக்கிறது ரெண்டு குழப்பம் பதில் வந்து விளங்கி விளங்காமல் இருக்கு விளங்குதா விலங்கலையா கேட்கிறாரு இப்படின்னா விளங்கக்கூடாது இப்படின்னா விளங்கணும் பதில் என்ன விளங்குது விலங்கலை அது எப்படிங்கிறத அடுத்து பன்னெண்டாவது செலவு சொல்றாத் வர்க்க மத்திய புத்திரத்திய நசே அத்தியேவியம் ஒரு பொருள் எப்பொழுது விளங்கியும் விளங்காமல் இருக்கும்னா விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு ஏதாவது தடை ஏற்பட்டால் அது விளங்காமல் இருக்கும் அப்படிங்கிறார் எப்பயுமே விளங்கிக்கிட்டு இருக்க ஒரு பொருள் அதுக்கு ஒரு தடை வந்துச்சுன்னா அது விளங்காமல் இருக்கும் அதற்கு உதாரணம் சொல்றார் பாடசாலை உதாரணம் சொல்றார் பாடசாலையில் மாணவர்கள் அத்தியனம் வேத பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுடைய சப்தத்தை கேட்க விரும்புகிறார் ஆனால் பார்த்தா விளங்குது சத்தம் மொத்தமாக கேட்குது தான் மகன் சப்தம் தனியாக கேட்கலை அது ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படிங்கிற விளக்கமாக பார்ப்போம் மூணு கருத்து ஒரு பொருள் விளங்கியும் விளங்காமல் இருக்கும் அதுக்கு தடை ஏற்பட்டா விளங்குனதை விளங்காமல் போயிடும் அதற்கு உதாரணம் பாடசால மாணவர்கள் இங்கே சொல்கிறார் எப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு பொருள் சாமானியமாக விளங்குது விசேஷமா விளங்கலை சாமான்யமாக விளங்குது விசேஷமாக விளங்கலை பொதுவான அறிவு இருக்கு சாமான்யமான அறிவு இருக்கு விசேஷமான அறிவு இல்லை இதுக்கு சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு பொதுவாக நம்ம வேதாந்தத்தில் படிக்கிறது உண்டு சாஸ்திரங்கள்ல பொதுவான தர்மம்னு ஒன்று இருக்குது விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு அது தர்ம விஷயத்தில் சொல்லுவான் அதுக்கு பொதுவான தர்மம் என்ன உயிர்களை கொள்ளக்கூடாது பொதுவான தர்மம் மில்ச்சியில அவன் எதிரி சண்டைக்கு வரும் பொழுது எவ்வளவு கொள்கிறானோ அவ்வளோ பாராட்டு அது விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் ஒன்று விசேஷ தர்மம் ஒன்று இருக்குது இது நிறைய அங்கே பார்த்துருக்கோம் இங்கே என்னென்னீங்கன்னா சாமானிய ஜானம் விசேஷ ஜானம்ன்னு சொல்கிறாரு இப்போ தேனிலே வேத பாடசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் பாடசாலை இருந்து யஜுர்வேத பாடசாலை சிவா மூணு பாடசாலை இருந்தாங்க அந்த சப்தம் கேட்கறதுக்கே ரம்யமாக இருக்கும் அழகாக அப்படியே அங்கங்கே குரூப் குரூப்பாக அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவர் என்ன பண்றாரு அப்பா வந்து தான் மகன் எப்படி மந்திரம் சொல்றான்னு பார்க்கலான்ட்டு வர்றாரு கூட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லா சப்தம் விழுகு மகன் சப்தமும் விழுகுது இது அவனுடைய மகன் சப்தம் விழுங்குதா விழுகலையா அந்த சப்தத்தில் பையனுடைய சப்தமும் இருக்கு ஆனா தனியா இதுதான்னு தெரியல அவன் எப்படி சொல்றான்னு தெரியல அவன் எப்படி சொல்றான்னு தெரியல விளங்குது பொதுவாக விளங்குது சாமானியமாக விளங்கவில்லை இதற்கு தடை என்னன்னு சொன்னால் மொத்தமாக போடுற சத்தம் இங்கே தன்னுடைய பையன் சப்தம் மட்டும் சரியாக கேட்காமல் இருப்பதற்கு காரணம் மற்ற மாணவர்களுடைய சத்தம் தடை சரி விளங்கலைன்னு சொல்ல முடியுமா இல்லையே அவனு சேர்ந்து சொல்கிறானே அவனு சேர்ந்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் விளங்குது மற்ற மாணவருடைய சப்தம் தான் நம்மளுக்கு அங்கே அவனுக்கு தடையாக இருக்கு அப்போ இந்த இடத்துல விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது அதாவது சாமான்யமாக விளங்குது விசேஷமாக விளங்கவில்லை அப்படிங்கிறார் சந்தையில் கூட பார்க்கலாம் ஒரே சப்தமாக இருக்குன்னு சொல்லுவான் விசேஷமாக அங்கே என்னென்ன யார் யார் பேசாலும் தெரியுமா கேட்காது அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாம் ஒரே சப்தமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து இங்கிருந்து பார்க்குறோம் மலை மேல இந்த மலை இங்கிருந்து பார்த்தா சிறுமலையில் மலைகள் அப்படியே மரங்களாக தெரியுது ஒரே பசுமையை ஏகப்பட்ட மரங்கள் இருக்குதுன்னு தெரியுது என்னென்ன மரம்னு கண்டுபிடிக்க முடியுமா அது காரணம் தூரம் பின்னாடி அதெல்லாம் விளக்கி சொல்ல போகிறார் அப்போ ஒரு பொருள் விளங்கியும் விளங்காமல் இருக்கணும்னா ஏதோ ஒன்று தடை வந்துச்சுன்னா விளங்குனது விளங்குன மாதிரி இருக்கும் விளங்காமலும் போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே உதாரணத்தை சொல்கிறார் பிரதிபந்தம் தடையாக இருக்கிறது இங்கே என்ன பிரதிபந்தம் இருக்கு உனக்கு மற்ற மாணவர்களுடைய சப்தம் தடையாக இருக்கிறது தர்மத்திலே பார்த்தீங்கன்னா விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் சொன்னேன் அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க விரதம்னா என்ன அர்த்தம் பொதுவாக இல்லை காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம்னா என்ன அர்த்தம் காலையிலருந்து ஆறு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது இது பொதுவான தர்மம் விசேஷ தர்மம் என்ன தெரியுங்களா இப்போ நிறையா பேர் சுகர் ஆகிப்போச்சு அதனால சாப்பிடாம இருக்கக்கூடாது ஏதாவது பல ஆகாரம் சாப்பிட்டுக்கானு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா அது பலகாரமாக மாறி போச்சுப்பேன் பல ஆகாரம் என்னிருச்சுன்னா பலகாரமாக மாறிடுச்சு பலகாரம் சாப்பிட்டுக்கலாம்னு நிறையா சாப்பிட்றாங்களே சாதம்தான் சாப்பிடக்கூடாதான் வரதம்னா இட்லி தோசை டிஃபன்லாம் சாப்பிட்லாமா இது உண்மையிலே ஆக்சுவலாக சாமி சொன்னார் பல ஆகாரம் சாப்பிட்றது விதி விளக்குன்னு சொல்லியிருக்கு பழங்கள் சாப்பிட்டுக்கலான் இருக்கு அது பலகாரமாக மாற்றிட்டாங்க மாற்றிட்டு கிராமங்களில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் வரதான் காலையில் நல்லா எட்டி தோசையில ஒரு பத்து பதினஞ்சு சாப்பிடுவாங்க அது என்ன விசேஷம் அதாவது அந்த சாமானிய தர்மம் சாப்பிடக்கூடாது விசேஷமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து விசேஷ அது தர்மத்துக்கு இங்கே விசேஷ ஜானம் சாமானிய ஜானம் பொதுவாக அந்த சத்தம் விழுகுது விசேஷமாக விழுகலை ஏ மகன் இப்படித்தான் சொல்கிறாங்கிறது விழுகலைங்கிறார் தடை வந்து பிரதிபந்தம் இருக்கிறது அந்த பிரதிபந்தம்னா என்ன இங்கே ஒரு பிரதிபந்தம்ங்கிற வார்த்தையை சொல்கிறார் அந்த பிரதிபந்தம்னா என்னங்கிறது அடுத்த சுலோகத்தில் வளக்கிறார் இங்கே ஸ்லோகத்திலையும் விளக்க வர்றதுனால நான் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அதிகமாக விளக்கம்னு சொல்லலை ஸ்லோகத்துக்கு நிறையா பார்த்தோம் இதில் இதில் வர வார்த்தைக்கு அந்த பிரதிபந்தம்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த சுலோகத்தில் விளக்குறார் பிறகு அது அப்படிங்கிறதையும் விளக்குறார் அதாவது எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை அப்படிங்கிறத விளைஞ்சு கொண்டு போவார் பதினோரா ஸ்லோகத்தில் இருந்து பதினாலு வரைக்கும் எல்லாம் விளங்கியும் விளங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் கடைசியில் எங்கொண்டு போய் நிற்பார்ட்டுவார் அறியாமையை நிப்பார்ட்வார் ஒரு அறியாமையை விளக்குவதற்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சிருஷ்டியை ஆரம்பிப்பார் இப்படி டெவலப் பண்ணி கொண்டு போவார் இந்த சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இந்த பிரதிபந்தம் தடை எப்படி வருது அந்த தடைனா என்னங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறதுனால இங்கே விளக்கம் சொல்லலை அங்கே பார்க்கலாம் இதுக்கு அர்த்தத்தை பார்த்தாலும் சிம்பிளான சுலோகம் இந்த பதினொன்று பன்னெண்டெல்லாம் அத்தியேத்ரு அத்தியேத்ரு வர்க்க மத்தியஸ்த முதல் வார்த்தை அத்தியேத்ருனா வேத அத்தியனம் செய்பவர்களின் வேத அத்தியனம் செய்பவர்களின் வர்க்கக வர்க்கம்னா கூட்டம் வர்க்கக கூட்டத்தின் மத்தியஸ்த மத்தியில் இருக்கின்ற புத்திர தனது மகன் அத்தியன அத்தியனம் செய்கின்ற சப்தவத்து சப்தத்தை போல முதல் வரியில உதாரணத்தை சொல்லிட்டார் வேத அத்தியனம் செய்பவர்களின் கூட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற தன்மகன் அத்தியனம் செய்கின்ற சத்தத்தை போல கூட்டமா வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க தாமானும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சத்தம் எப்படி இவருக்கு இருக்கோ அதை போல அது எப்படி இருக்கு விளங்கிருக்கு விளங்காமல் இருக்கு அடுத்த வரியில பானேப்யபானம் பானிய பானியா விளங்கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு பானே அபி அபானம் அடுத்த வார்த்தைங்க பானசிய பிரதிபந்தேன இந்த பிரதிபந்த பிரதிபந்தேனா ஏற்படும் தடையினால் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு ஏற்படும் தடையினால் பானே அபி அபானம் விளங்கிய போதிலும் அபானம் விளங்கவில்லை என்ற நிலை உச்சியதே சம்பவிக்கும் யுச்சியதே சம்பவிக்கும் வேத அத்தியனம் செய்பவர்களின் கூட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற தனது மகன் அத்தியனம் செய்கின்ற சத்தத்தைப் போல விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு ஏற்படும் தடையினால் அது விளங்கிய போதிலும் விளங்கவில்லை என்ற நிலை சம்பவிக்கும் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் விளங்குது விளங்கலைன்னாரு அது சம்பவிக்க வாய்ப்பு இருக்குது அது எப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு தடை வந்துச்சுன்னா விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு ஏதாவது ஒரு தடை வந்தால் அது விளங்கியும் விளங்காமல் இருக்கும் உதாரணம் வேத பாராயணம் வேத அத்தியாயனம் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்களை பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம பார்ப்போம் சேவராணம் படிப்பான் எல்லாம் சேர்ந்து படிப்பான் சேர்ந்து படித்தா படிச்சிருவான் தனியாக படிக்க சொன்னால் விட்டுருவான் கூட்டத்தோடய கூட்டமாக இவருக்கு ஒருவரையும் மறந்து போகும் அவருக்கு ஒரு வரி மறந்து போக சேர்ந்து பாராயணம் பண்ணி சொல்லிடுவோம் பார்த்துருக்கீங்களா தனியாக சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் இருந்தால் கூட வராது சில நேரங்களில் மறந்து விட்டுருவோம் அது அப்போ இந்த கூட்டமாக சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்கிறானா சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது வேத பாடசாலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்ல சொல்லுவாங்க பிற தனித்தனியாக சொல்ல விளங்கும் கூட்டமாக இருக்கும்போது அந்த கூட்டத்தில் சத்தத்தினால் விளங்காது விளங்கியும் விளங்காமல் இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் பிரதிபந்தம் ஏதாவது ஒரு தடை வந்தால் அது விளங்கியும் விளங்காமல் இருக்கும் அப்படிங்கிறார் அதாவது விளங்குகிற ஒரு பொருள் அதுக்கு ஏதாவது தடை வந்துச்சுன்னு சொன்னால் விளங்கியும் விளங்காமல் இருக்கும் அப்படிங்கிறத காரணத்தை சொல்கிறாரு அந்த பிரதிபந்தம்ங்கிறத விளக்கத்தை அடுத்த சுலோகத்தில் சொல்ல போகிறாரு விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றை மறைத்து ஏதாவது ஒன்று மறைச்சு விளங்காம செஞ்சா அதுக்கு பேர் பிரதிமண்டம்னு பேரு அடுத்த சுலோகத்தில் விளக்கம் பார்க்க போறோம் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ கயிறு இருக்கு பாம்பு இருக்கு கயிறுல பாம்பை பார்க்குறோம் கயிறு விளங்கவே இல்லைன்னா லைட் இருட்டா இருக்குன்னு வச்சுக்க பிரச்சனையே கிடையாது அந்த லேசான வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு பாம்பா தெரியுது அப்போ அங்கே என்ன சரி கயிறுது விளங்குதா விளங்கலையா விளங்குது ஆனால் சரியா விளங்கலை விளங்குது எப்படி விளங்குது அது எவ்வளோ கயிறு கணம் இருக்கோ அவ்வளோ கயிறு கணம் தெரியுது எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளம் தெரியுது அது விளங்குது ஆனால் உண்மையிலே கயிறு தெரியுதா அங்கே பாம்பு தெரியுது அதுக்கு காரணம் வெளிச்சம் சரியாக இல்லாத இருக்கா தடை வந்ததுக்கு சரியான வெளிச்சம் இல்லேங்கிறது ஒரு தடையாக இருக்கு இருக்கா இல்லையா அப்போ இந்த கயிறு விளங்காமல் இருப்பதற்கு காரணம் முழுசா இருட்டா பிரச்சனையே கிடையாது ஒன்றுமே தெரியாமல் போயிடும் இந்த அறவுரை வெளிச்சம் இருக்கு பாருங்க அதுதான் அங்கே தடை விளங்குது எவ்வளவு நீளம் எவ்வளோ கணங்கிறது விளங்குது ஆனால் எண்ணங்கிறது விளங்கு பாம்பாக கையிறாங்க விளங்கலை அங்கே சந்தேகம் வருதாங்க அப்போ ஏதாவது ஒரு தடை வரும் பொழுது அது வந்து விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது இப்படி ஆனந்தம் விளங்கியும் விளங்கலை அதுக்கு என்ன தடை இருக்குது முதல் தடையை விளக்குவார் பிறகு ஆனந்தம் ஏன் விளங்கியும் விளங்காமல் இருக்குங்கிறதுக்கு தடைய விளக்கி பிறகு அதனுடைய டெஃபினிஷனை கொண்டு போவார் அது அடுத்த வாய்ப்பில் நம்ம பார்க்கலாம்